আলহামদুলিল্লাহ نحمدو ওয়া نستাইনু ওয়া نستাগফিরু ওয়া نوমিনি বিহি ওয়া নতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি анফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুডিল্লালা ওয়া মান ইয়ুদ্লিলহু ফালা হাদিয়ালা ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া নবিয়ানা মাওলানা মুহাম্মাদান আব্দুহু ওয়া রাসূলুহু பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் ஐம்பத்தி எட்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்துல் பக்ராவுடைய நாற்பத்தி இரண்டு ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்பொழுது வாசிக்கப்பட்டது நாற்பத்தி மூன்றாவது இதற்கு முன்னதாக சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் யூதர்களை பற்றி ஒரு கருத்தை அல்லாஹால சொல்லி காட்டினார் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலஹிசலாம் அவருடைய வழியில் இருப்பதாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ரசூல் முகமது சொல்லல்லாஹையும் செல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த வேதத்தை நம்ப வேண்டும் அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனை ஏற்று செயல்பட வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹால சொல்லிக்காட்டினான் ஆனால் யூதர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் தங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய கருத்துக்களையே உலகத்தினுடைய பொருளை பெறுவதற்காக வேண்டி அதை மாற்றி மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டு உலக ஆதாயத்தை அற்பமான இந்த உலகத்தினுடைய பொருள்களை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை அல்லாஹாலா எச்சரிக்கை செய்து என்னுடைய ஆயத்திற்கு பகரமாக ஒரு அற்பமான பொருளை நீங்கள் வாங்கக்கூடாது என்பதாக எச்சரிக்கை செய்தார் அந்த விஷயத்தில் என்னை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அப்படியே நடந்து வந்தால் அதற்கு கடுமையான தண்டனைகள் உங்களுக்கு உண்டு என்ற கருத்தை அல்லாஹாலா விளக்கினார் அதே போன்று யூதர்கள் உண்மையான விஷயத்தை பொய்யான விஷயத்தோடு கலந்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினார் சத்தியத்தை அசத்தியத்துடன் நீங்கள் கலக்காதீர்கள் என்பதாக சத்தியமான உண்மையான விஷயங்கள் சிலவற்றை மறைத்து சிலவற்றை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அதனை சொல்லுவார்கள் வாதகமாக இருந்தால் அதை மறைத்து விடுவார்கள் வேதத்தில் உள்ள விஷயங்களை அதையும் நீங்கள் செய்யக்கூடாது தாளந்து கொண்டே புரிந்து கொண்டே நீங்கள் ஹக்கை மறைக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹால சொன்னார் அது விளக்கங்கள் சொல்லப்பட்டன மீண்டும் அவர்களுக்கு சொல்லுகின்றான் அந்த யூதர்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே ஈமான் கொள்ள கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவுடைய நம்பிக்கை வேதத்தை நம்பக்கூடியவர்களாக வேதக்காரர்களாக நீங்கள் இருந்தால் தொழுகையை நீங்கள் நிரந்தரமாக தொழுங்கள் ஜகாத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள் ருக்கோ செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கோ செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் இது யூதர்களுக்காக சொல்லப்பட்டது இருந்தாலும் பூமியின்களுக்கும் இதிலே அல்லாஹத்தால் எச்சரிக்கை செய்கின்றனர் அவர்கள் ஐந்து நேரமும் சரியாக தொழக்கூடியவர்களாக இல்லை அவர்களுடைய வேதத்தில் ஐந்து நேரம் சொல்லப்படவும் இல்லை நம்பி முசா அலி அவருடைய வேதத்தின் தவுராத்திலே இரண்டு வேளை தொழுகை மட்டும்தான் சொல்லப்பட்டு இருந்தது காலையில் ஒரு தொழுகை மாலையில் ஒரு தொழுகை அந்த தொழுகையும் கூட நம்முடைய இப்பொழுது தொழுகின்ற அமைப்பில் உள்ளதல்ல அது வேறு ஒரு மாதிரி இருந்தது கட்டி நிற்பார்கள் நிலை நீண்ட பிறகு பின்னால் பிறகு சுஜூதுக்கு போய்விடுவார்கள் அவர்களுடைய தொழுகையிலே கிடையாது அல்லாஹத்திலே இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய வலமாக்கள் என்ற கடைசி வார்த்தைக்கு ருக்கோ செய்பவர்களுடன் நீங்கள் ருக்கோஸ் செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜமாதோடு தொழுங்கள் என்ற கருத்தை விளக்குகின்றார்கள் ஜமாத்தோடு தொழுங்கள் என்பதற்கு ஏன் ருக்கோ என்ற வார்த்தையை அல்லாஹத்தாலா சொன்னான் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது இதை சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்களுடைய தொழுகையிலே ருக்கோ கிடையாது நீங்கள் இப்பொழுது இந்த முகமது சல்லாஹி சொல்லம் அவர்களே ரசூல் என்பதாக ஏற்றுக்கொண்டு குரானை வேதம் என்பதாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை உங்களுக்கு உரியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இப்பொழுது எப்படி தொழுகை இருக்கின்றது அப்படி தொழ உங்க தொழுகை மாதிரி நாங்கள் தொழுதா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் அது அந்த தொழுகை அல்லா சொன்னது தான் அல்லாவுடைய நபி சொன்னது தான் என்று சொல்லி அந்த தொழுகையை மட்டும் தொழுதால் அது இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குரான் வந்த வர்றதுக்கு முதல்ல தான் அந்த சட்டம் குரான் வந்த பின்னால குரான் உடைய இந்த ரசூல் எதை சொல்லி காட்டுகின்றாரோ அந்த சட்டம் தான் ஆகவே தான் அல்லாஹத்தால வருக்காக்க வாசகத்தை சொல்லி கற்றலை எழுகின்றார்மாதோடு தொழுமாறு கற்றலை எழுகின்றார் இது யூதர்களுக்கு சொல்லி காட்டி யூதர்கள் ருகோ இல்லாமல் தொழுவார்கள் என்பதோடு ஜமாத்தாகவும் தொழ மாட்டார்கள் தொழ வேண்டும் என்று நம்முடைய இந்த மார்க்கத்திலே எப்படி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி அவர்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டு காலையில ஒரு தொழுக சாயந்தரம் ஒரு தொழுக அவ்வளவுதான் அதை எப்படியாவது தொழுக வேண்டியது பெரும்பாலும் அவர்கள் தனியா தனித்தனியாகத்தான் தொழுவார்கள் அதனால இங்கு ஜமத்தோடு வேண்டும் என்பதையும் அல்லாஹால இங்கே வலியுறுத்துகின்றார் இந்த ஆயத்தை யூதர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கும் அதிலே படிப்பினையே அல்லாஹ குறிப்பிடுகின்றான் தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதையும் அடுத்து ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகின்றார் பொதுவாக தொழுகையை பற்றி அல்லாஹால சொல்றது இவ்வளவுதான் பல இடங்களிலே அகிமுசலா அகிமிஸ் சலா தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் அது எப்படி துழப்பட வேண்டும் என்பதை விபரமாக அல்லாஹாலா சொல்லி தரவில்லை நிலைநிற்பது ருக்கோ செய்வது சுஜூது செய்வது அப்படிங்கறதெல்லாம் பொதுவாக சுஜூது செய்ய வேண்டும் ருக்கோ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான் அது எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லி கொடுக்கவில்லை அதே போன்று ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழ வேண்டும் என்றும் அல்லாஹால சொல்லவில்லை சில இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹால ஐந்து தொழுகை ஐந்து நேரத்துடைய தொழுகையை சூசகமாக மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் அதே போன்று வேறொரு இடத்திலும் என்ற வார்த்த உபயித்து அல்லாஹத்தால சொல்லும் போது அதற்கு முபசிரி விளக்கம் சொல்லும் பொழுது ஐந்து நேரத்து தொழுகையை மறை முகமாதிரி அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்ற வெளிப்படையாக பகிரங்கமாக தெளிவாக அல்லாஹத்தால ஐந்து நேரத்து தொழுகையை குரான்ல சொல்லவில்லை இருந்தாலும் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கங்கள் சொல்லும் பொழுது ஐந்து நேரத்து தொழுகையை குறிப்பிடுகின்றார்கள் உங்களுக்கு ஐந்து நேரத்து தொழுகையை அல்லாஹால கடமையாக்கி இருக்கின்றான் என்று தெளிவான வாசகத்தின் மூலமாக ரசூல்ல சொல்லி இருக்கின்றார் அல்லா சொன்ன மாதிரி தான் சொன்னது அல்லாஹ் அல்லாஹுதான் சொல்லுகின்றார் பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்க வேண்டும் கட்டாயமாக என்று அல்லாஹத்தாலா வலியுறுத்துகின்றான் புறான்ல பல இடங்களிலே அத்தியோர் ரசூல் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாகவும் ஒரு ரசூல் நம்முடைய ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்பதாகவும் இப்படி எல்லாம் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் ஆகவே நபி அவர்கள் ஐந்து நேரம் தொழுகை உண்டு என்று சொன்னது அல்லாஹ் சொன்னது மாதிரி இந்த இடத்துல அல்லாஹத்தாலா அஹீமுஸ்வலா எந்த இடத்திலும் குரான்ல தொழுகையை தொழுங்கள் என்று எந்த இடத்துலையும் சொல்லல தொழுது வாருங்கள் அப்படின்னு சொல்லலை அந்த தொழுகைக்கு சொல்லும் பொழுது அகிமுஸ் சலா இதனுடைய வேர் சொல் அதனுடைய அசல் சொல்லு இக்காமா நிலை நிறுத்துதல் அப்படிங்கறது உள்ளது இகாமத்ல தொழுகைக்கு இக்காமத்துனா நிலை நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் தொழுகையை நிலை நிறுத்துதல் இக்காமத் அப்படின்னு சொன்னா வெறுமனே தொழுகிறது மட்டுமல்ல அதை ஒவ்வொரு எந்த தொழுகையை எந்தெந்த நேரத்திலே தொழ வேண்டுமோ அந்த நேரத்துல தொழுகிறதுக்கு இகாமத் இகாமஸ் இகாமத்து சலா அப்படின்னு சொல்லப்படும் அதாவதுல குற்றம் தான் செய்யறாரு நேரத்தை விட்டதுனால குற்றம் இருக்குது அவருக்கு நானா தொழுது முடிச்சுட்டுனேன் அப்படின்னு சொன்ன கலாவாக ஆக்கிட்டாரு அல்லாஹால சொல்லுங்க மூமீன்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை தொழுகணும் அது அல்லாத நேரத்தில் தொழுதாலே குற்றம் அதனால தொழாமலே இருந்த விடக்கூடாது தொழுகணும் தொழ வேண்டும் ஆனா நேரம் தவறாமல் தொழ வேண்டும் பிறகு அந்த தொழுகை ஜமாத்துடன் ஆண்கள் ஜமாதத்தோடு தொழுக வேண்டும் பெண்கள் வீட்டில் தொழுக கொள்ள வேண்டும் ஆண்கள் ஜமாதத்தோடு தொழ ஆண்களுக்கு தான் பாங்கு இக்காமத்தான் உள்ளது பெண்களுக்கு பாங்கு இக்காமத்த ஒன்றும் கிடையாது அவங்க நேரம் வந்தவொன்னே தொழ வேண்டியதுதான் ஆண்கள் தான் பாங்கு சொல்ல வேண்டும் இக்காமத்தை சொல்ல வேண்டும் வரலாறு தொழுகையை தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது அப்பத்தோடு தொழுகையை மசிதிலே வந்து எல்லோருமாக சேர்ந்து தொழுவதற்கின்றதே அதுவும் இகாமு சலா என்பதாக சொல்லப்படும் இந்த ஜமாஹாத்தோடு தொழுவதை அல்லாஹத்தல இந்த ஆயத்தின் மூலமாக வலியுறுத்துகின்றான் வருகாக்கியின் ருக்கோ செய்பவர்களோடு நீங்கள் ருக்கோ செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா தொழு ஜமாக தொழுங்கள்னு அர்த்தம் சும்மா ருக்கோ செய்யுங்க அப்படின்னு சொன்னா அல்ல தொழுங்கள்னு சொல்லியிருந்தா பொதுவா எப்ப வேணாலும் தொழுகலாம் எப்படி வேண்டுமாலும் தொழுகலாம் அப்படின்னு வந்துடும் ஆனா இங்க ருக்கோ செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கோ செய்யுங்கள் என்று சொன்னா ஜமாயத்தோடு தொழுங்கள் என்று எல்லா முகசிரின்களும் அதற்கு எப்படி விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் ஆக ஜமாகத்தோடு தொழுவது கட்டாயம் என்பதை வலியுறுத்துகின்றான் அதனால ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஜமாஹாத்து தொழுகையை விடவே கூடாது எந்த நேரத்திலும் அது கட்டாயமாக தொழப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அவர் காரணம் இல்லாமல் ஜமாஹாத்துடைய தொழுகையை விடுவது குற்றமாகும் என்பதாக சொன்னாங்க ஒரு மத்தியில் சொன்னாங்க வாங்கு சத்தம் வாங்க சொல்லக்கூடியவருடைய சத்தத்தை ஒருவர் கேட்டு அவர் எந்த விதமான காரணமும் இல்லாமல் தொழுகையை அந்த ஜமாத்தோடு தொழவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்து அவர் தொழுக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க காரணம் இல்லாமல் அந்த ஜமாத்தை விட்டு விட்டால் அப்படின்னு சொன்னாங்க சகாபர்கள் கேட்டாங்க என்ன காரணம் சொல்லி ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க இந்த ரெண்டும் காரணம் ஜமாத்தை விடுவதற்கு காரணம் தொழுகை விடுறதுக்கு ஜமாத்தை விடுவதற்கு காரணம் பயம் அல்லது நோய் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு மசிதுக்கு வரணும் இடையில ஏதாச்சும் கலாட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்பதான் நிறைய அடிக்கடி கலாட்டம் நடக்குது கல் வீசுறது குண்டு வீசுறது பாம் வீசுறது கண்ணாடி உடைக்கிறது இப்படி நிறைய ஏதாச்சும் ஒரு கலாட்டம் நடக்குது வழியில வீட்டுல இருந்து வெளியே வந்தா நம்மளையும் அடிப்பாங்க உதைப்பாங்க அப்படின்னு தெரியுது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது ஏதாச்சும் காயங்கள் ஏற்படும் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா வீட்டிலேயே தொழுதுக்கலாம் இப்போ ஜமாத்து விட்டுறலாம் இந்த நேரத்துல அதாவது மஸ்ஜிதுல வந்து தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பயம் வேறு எந்த பயமாக இருந்தாலும் சரி மிருகங்களின் மூலமாகவோ அல்லது மனிதர்களின் மூலமாகவோ வேறு ஏதேனும் ஒரு ஆபத்து ஒரு கடுமையான மழை பெஞ்சுகிட்டு இருக்கு புயல் அடிக்குது தலையை வெளியே காட்ட முடியாது வீட்டுல இருந்து வெளியே வர முடியாது பெரிய வந்தா பெரிய ஆபத்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த நேரத்துல ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இது பயம் அதே மாதிரி நோய் ஜமாத்துக்கு இவர் வந்து சேர முடியாது நடந்தோ அல்லது வாகனத்திலோ வந்து சேர முடியாது நோய் அப்படின்னு சொன்னா தலைவழிச்சாலும் அதுக்கு பேர் நோய் அல்ல தலைவழிக்கிறது காய்ச்சி அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதுவும் பெரிய நோயின்னு சொல்ல முடியாது ஜமாத்துக்கு மசிதுக்கு நடந்து வர முடியாது அல்லது ஒரு கார்ல வர முடியாது கார் வாடகைக்கு பேசி வரலாம் அல்லது வாடகைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லை அல்ல சொந்த கார் இல்லை அல்ல வேறு யாரும் உதவியாளர்கள் இல்லை இப்படிப்பட்ட நேரங்களிலும் அந்த ஜமாத்தை விட்டுடும் அதுதான் நோய்கிறது அதாவது இவரால் அந்த மஸிதிற்கு ஜமாத்துக்கு வந்து சேர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கடுமையான நோய் அந்த நோய் இருந்தால் ஜமாத்தை விட்டிடும் இந்த ரெண்டு காரணங்கள் தான் காரணங்கள் கொள்கையை ஜமாத்தை விடுவதற்கு காரணம் என்பதாக சொல்லப்படும் இந்த ரெண்டு காரணம் இல்லாமல் அந்த ஜமாத்தை விட்டு விடுவாரேயானால் லம் துபல் மின் ஹூஸ்லாத்துள்ளி சல்லா அவர் தொழுக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க இப்போ தொழுதாக்க வீட்டில் தொழுதாக கூடாதா காரணமே இல்லாமல் சும்மா தொழுகிறான்னு வச்சுங்க எத்தனை பேர் தொழுகிறோம் நம்மலாம் வீட்டில் ஒரு காரணமும் இருக்காது சும்மா சரி பார்த்துக்கலாமே கொஞ்சம் நேரம் பேப்பர் படிச்சுட்டுக்கு வந்துருப்போம் ஏதாச்சும் ஒரு கதை படிச்சுட்டு உட்காந்துருப்போம் டிவி படிச்சுட்டு ரேடியோ போட்டுக்கிட்டு வந்திருப்போம் எல்லாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்திருப்பாங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க பேசிகிட்டு வந்திருப்போம் தொழுக நேரம் போயிடும் உடனே வீட்டிலேயே தொழுதுக்குவோம் இப்போ தொழுக கூடாதா சொல்றங்கள தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டி அதாவது பரிபூர்ணமான முறையிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அந்த தொழுகைக்கு என்ன நன்மை கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதா அந்த பரிபூர்ணமான நன்மை முழுமையாக கிடைக்காது அந்த தொழுகை வந்து அறகுறையான தொழுகையா போயிடும் அப்படின்னு அர்த்தம் அரைகுறையான தொழுகையாயிடும் முழுமையான நன்மை கிடைக்காது அதனால் ரசூல்லாய் சல்லா அலே சிலமர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவதற்காக அந்த வாசகத்தை அந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த காரணத்தினாலும் ஜமாத்தை விடலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த அதிசில விளக்கம் சொல்லுகின்றார் அதே மாதிரி இந்த ஹவு மறல் நோய் பயம் அப்படிங்கிறதுல வேறு சில விஷயங்கள்லாம் சேரும் அந்த நேரத்துல எந்த விஷயத்திற்காக ஜமாத்தை விடலாம் அதாவது ஏதாவது ஒரு காரணம் நமக்கு ஏற்பட்டுச்சு இந்த காரணத்திற்காகவே ஜமாத்தை விடலாமா அப்படின்னு தெரிஞ்சு வளமாக்காலத்தை கேட்டு தெரிஞ்சு அதை செய்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகவே அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குங்க ஜத்தை விடக்கூடியவர்கள் எந்த காரணமும் ஒரு இறுதி எச்சரிக்கை இருக்கின்றதோ அந்த ஒருவனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அலுவலாம் சத்தியமிட்டு அல்லாவி சத்தியமிட்டு சொல்றாங்க சில மனிதர்களிடத்தில் நான் சொல்லி கட்டளை கொஞ்சம் விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்க சொல்லுமாறு சேகரிக்குமாறு சொல்லி விறகுகள் கொண்டு கொண்டு வந்து சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் விறகுகள்லாம் கொண்டு விறகு நெருப்பு மூற்றதுக்கு விறகு எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்க வேண்டும் என்றும் சும்மா ஆமூர் பிறகு தொழுகைக்கு நான் கட்டளையிட்டு பாங்கு சொல்லுமாறு கட்டளையிட்டு சும்மா ஆமூர் ரஜன் பிறகு மற்றொரு மனிதரை சொல்லி அவரை இமாமத்து செய்ய சொல்லிவிட்டு தொழுகைக்கு மக்களுக்கெல்லாம் பாங்கு சொல்லியாச்சு பாகு சொன்னு வைங்க சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே போய் மக்கள் யார் யார் இருக்கின்றாரோ அவர்களிடத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை அந்த நெருப்பை வைத்து கொளுத்தி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றேன் ஜமாத்துக்கு வராதல்லாம் நெருப்பை வச்சு கொளுத்தனும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் கொஞ்சம் முறகு முதல்ல விறகு சேகரிச்சிக்கிறது பிறகு வாங்கு சொல்றதுக்காக வேண்டி ஒரு ஆளை ஏற்பாடு செய்கிறது அதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் துள வைக்க சொல்லிட்டு துள வைக்கும் போது யார் யார் ஜமாத்தில் கலந்துருக்காங்க வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியும்ல அங்கே போய் அந்த வீடுகளை எல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தி விட வேண்டும் என்று என்னுடைய மனம் விரும்புகின்றது ஆனால் அப்படி செய்யலை ஏன்னு கேட்டால் அப்படி செய்ய மாட்டேன் அங்கே குழந்தைகள் பெண்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கெல்லாம் ஜமாத்து கடமை இல்லை அவங்க வீட்டில் இருப்பாங்க வயோதிகள் நோயாளிகள் பயம் உள்ளவர்கள்லாம் இருப்பாங்க அதனால அவங்க வர முடியாம இருப்பாங்க அதனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொளுத்த முடியாது இதை ரசூல்லாசன் அப்படி கொளுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லல அப்படி ஒரு நிலை இருந்துச்சு அப்படிலாம் கொளுத்தி விட்டுருங்க வீட்டுலாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல இருக்கு ஜமாத்தோடு தொழுவது எவ்வளவு கட்டாயம் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காக அல்ல சொல்லி காட்டக்கூடிய வாசகம் இதுல போ இது போதும் இந்த ஒரே ஒரு அதிஸ் போதும் நிறைய அதிசல்ல சொல்லி இருக்காங்க ஜமாத்து எவ்வளவு கட்டாயம் அப்படிங்கிறது இந்த ஒரு அதிஸ் போதும் அதை தொடக்கூடியவர்களும் கூட ஜமாத்தோடு தொழுகிறது ரொம்ப கம்மியா போகுது ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடிய பல மனிதர்களை நம்ம பார்க்கணும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு விட்டு போச்சு பரவாயில்ல எந்த காரணமும் இல்லாம அலட்சியத்தின் காரணமாக இருக்குத அது கடுமையான குற்றம் என்பதை சுல்லிமர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் அதே போல ஜமாத்தோடு தொழுதா என்ன நன்மை அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறாங்க சாதாரணமா தொழுவதை விட சலாத்து அதாவது தொழ ஜ தொழுவது தனித்து தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு அதிகமாக நன்மை தரக்கூடியதாகவும் மிகச் சிறந்தது என்பதாக குறிப்பிடுகின்ற அதிசயில இருபத்தி ஐந்து மடங்கு என்பதாக சொல்லி காட்டுகின்ற அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு அதாவது சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய தொழுகைகளிலே இருபத்தி அஞ்சு மடங்கு அப்படிங்கிறதாகவும் சத்தமிட்டு ஏழு மடங்கு அதிகமான நன்மை என்பதாகவும் அதற்கு விளக்கம் அல்லது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மனிதர்களுடைய தராதரத்தை பொறுத்து அவர்களுடைய இஹ்லாசான நோக்கத்தை பொறுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மடங்காக அது உயர்த்தப்படும் என்பதாகவும் ரசூல்ல விளக்கம் சொல்லுகின்றார் இன்னும் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இருபத்தி ஏழு மடங்கு இருபத்தி ஏழு நன்மை பல கோடி நன்மைகள் உடையதாக ஆக்கப்படும் என்பதாக அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக ஜமாக தொழுவது தனித்து தொழுவதை விட மிக அதிகமான ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்பதாக குறிப்பிடுகின்றார் ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளவு நன்மை ஜமாதோடு தொழுகிறதுக்கும் ரெண்டும் ஒரே மாத்தனை தனியா தொழுகும் போது அஞ்சு அக்கா தொழுகிறோம் ஜமாத்தோட ஜமாத்தோட தொழும்போது அஞ்சு அக்கா தனியாக தொழிலும் போது ஆள் அக்கா தான் தொழுகிறோம் எல்லாம் ஒரே மாதிரி தான் தொழுகிறோம் தனியாக தொழுகும் போது ஓதுறோம் ஜமாத்தோட தொழும்போது கூட ஓதுறாங்க அப்படிங்கிறது இருக்குதா சில நேரங்களில் தனியாக தொழுகக்கூடியவர் தான் அதிகமாக ஓதிக்கிட்டே இருப்பார் ஜமாத்தோட தொழுகும் போது புள்ளுவல்லாம் குள்ளாத ஓதி முடிச்சு இமாம் சாபி அப்படி சுருக்கமாவெல்லாம் இருக்குது அப்போ ஜமாத்தோட தொழுகிறதுக்கு அதிகமான நன்மை என்று சொன்னதுக்கு காரணம் பல்வேறு விளக்கங்களை குறிப்பிடுகின்ற நிறைய விளக்கங்கள் நூற்று கணக்கான விளக்கங்கள் மனிதர்கள் அனைவரும் ஜமாத்தாக சமுதாய ஒற்றுமையோடு இருப்பதற்கு இந்த தொழுகை மிக அசல் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தில் மனிதர்களுக்கு குறிப்பா நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமுதாயத்திற்கு மத்தியில் இப்படி பின்னடைவு இவர்கள் பின்னோக்கி இருக்கிறது எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது மற்றவர்கள் பார்த்து இவங்களை நம்மளை பார்த்து மைனாரிட்டி அப்படின்னு நினைக்கிறது நமக்கு எந்த விதமான சலுகைகள் இல்லாமல் இருக்கிறது நாட்டில் இப்ப பாக்கிறோம் இருபது சதவிகிதம் இருக்கக்கூடிய நமக்கு ரெண்டு சத சதவிகிதம் கூட அரசாங்க உத்தியோகங்கள்ல வேலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற பின்ன பின்னடைவுகள்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் இதற்கு காரணம் எல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிறோம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனா ஒற்றுமைக்கு என்ன அசல் காரணமும் அதை செய்கிறது கிடையாது ஒற்றுமை வர்றதுக்கு என்ன காரணமும் அதை செய்கிறது இல்லை ஒற்றுமை வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நான் சொல்லியிருக்கிறேன் அதுல ஒரு முக்கியமான காரணம் தொழுகை ஜமாத்தோடு தொழுகுனு பெருமை தடித்து தொழுகிறது அல்ல தொழுகிட்டே இருக்கிறார் ஒருத்தர் வீட்டிலேயே தொழுகிறார் அது வந்து தொழுகையாக இந்த ஒற்றுமைக்கு காரணம் உள்ள தொழுகையாக ஆக்கப்பட மாட்டார் அதனாலதான் ரசோல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அப்படி ஜமாஹத்தோடு தொழாவிட்டால் என்ன தண்டனை என்பதையும் ஜமாத்தோடு தொழுதால் எவ்வளவு நன்மை என்பதையும் சொல்லி காட்டுறாங்க 3 ஜத்தோடு கூடியவர்களையும் கூட எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஜமாதத்தோடு தொழக்கூடிய ஒரு நிலை ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டால் நமக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வலிமையான நிலை ஏற்பட்டுவிடும் அந்த வலிமையான மசிதுக்குள்ளதான் தொழுகிறோம் ஜமாதத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மசிதுக்குள்ள தொழுகிறோம் வச்சுங்க ஆனா இதனுடைய பிரதிபலிப்பு இதனுடைய தன்மையை அல்லாதத்தால இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் போட்டுடுவோம் அந்த பயத்தை போட்டுடுவோம் பாரு கூட்டமாக போய் தங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பல தடவை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் அவருடைய உள்ளங்களிலே ஏற்பட்டவர் இருபத்தி அஞ்சு மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதுல ஒரு பெரிய நன்மை என்று சொன்ன என்னவென்றால் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை இருக்கும் அந்த சமுதாய ஒற்றுமையின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹத்தால உருவாக்கிறோம் அதனால சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாக ஜமாத் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் சேருகின்றார்களோ அந்த அளவுக்கு அதுல அதிகமான நன்மைகளை அல்லாஹாலா வைத்திருக்கிறார் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் மற்றொருமாமா இருக்கார் ஒருத்தர் முக்ததியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது அதை விட நல்லது இப்படியே சொல்லுகின்றார்கள் எவ்வளவு ஜமாத் அதிகமாகுதோ அது அல்லாவுக்கு பெரியமானது அல்லாவுக்கு பெரியமானது ஜமாத்து எவ்வளவு அதிகமாகின்றதோ அது அல்லாவுக்கு பிரியமா இருந்தது அல்லாஹுடைய அந்த மஹப்பத்தை உலகத்தில் எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹா போட்டோம் இந்த ஜமாத்தோடு மனிதர்களின் மீது எல்லா உள்ளங்களும் அன்பு கொள்ளக்கூடிய மஹப்பத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் உண்டாக்கி விடுகின்றான் என்று கருத்து ஆக ஜமாத்து எவ்வளவு அதிகமாயிருக்குதா அந்த அளவுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் அந்த நன்மையும் கூட கூட கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் ஏனென்றால் பல மனிதர்கள் ஒன்றாக சேரக்கூடிய நேரத்தில் இந்த உள்ளங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்குகின்றனர் சமுதாயத்தில் அதே அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் அதே போன்று ஜமாத்தை விட்டு தனித்து தொழுது விட்டு தனித்து இருந்தா சைத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போய்டும் இவ்வளவு பிடிச்சிட்டு போயிடுவான் தனியா இருந்தான் சல்லா அலுவலாம் அவர்கள் அதை இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் மாமின் சலாசத்தின் வலா பத்வின் ஒரு சின்ன கிராமத்துல அல்லது ஒரு பட்டணத்துல மூணு பேர் இருக்கிறாங்க மூணு மனிதர்கள் இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேர்கள் ஜமாத்தோடு தொழாத நிலை ஏற்படுமே ஆனால் அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுகின்றார் மூணு பேர் ரெண்டு பேரும் ஜமாத்து சாதாரணமான தொழுகை அஞ்சு பக்துடைய தொழுகையில ரெண்டு பேர் இருந்தாங்க போதும் ஜமாத்தின் பேர் வந்து ஜும்மாவுக்கு தான் பல மனிதர்கள் வேணும் அதுல ஷாபிஹான கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றதுல இமாம் ஒருவர் இருக்க வேண்டும் அதுக்கு பின்னாலும் ஒரு மூணு பேர் அடிக்கணும் ஜும்மா ஷாபி மதப்ல இமாம் ஒருவர் இருக்க வேண்டும் பின்னாலும் நாற்பது பேர் இருக்கணும் நாற்பது பேர் கம்மியாக முப்பது முப்பத்தி பேர் இருந்தாலும் கூட அது ஜும்மா நடத்த முடியாது அந்த ஊர்ல ஒரு ஊர்ல முப்பத்தி பேர் இருக்காங்க வச்சுங்க ஷாபி மதஹப் அந்த ஊர்ல ஜும்மா நடத்த முடியாது அவங்க தான் தொழுகும் நாற்பது பேர் இருக்கணும் அந்த நாற்பது பேரும் தெரிஞ்சவரா இருக்கணும் அப்பவும் ஜமாத்து நடத்த முடியாது அதாவது ஜும்மா நடத்த முடியாது மற்ற பக்துடைய தொழுகைகளுக்கு மூணு பேர் இருந்தா போதும் அதை சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அந்த மூணு பேர் ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாலும் அவர்கள் தொழுகையை ஜமாத்தாக நிலை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுகின்றான் ஆகவே நீங்கள் ஜமாஹத்தை கட்டாயமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிட்டு ஒரு கருத்தை விளக்குகின்றார்கள் தனித்திருக்கக்கூடிய ஆட்டைத்தான் பிடித்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க ஓனாய் இருக்கின்ற அது தனித்திருக்கக்கூடிய ஆட்டை தான் சாப்பிடும் கூட்டமை நாலு ஆறு மூணாடு ஒன்னா சேர்ந்து ஓனாய் பக்கத்துலேயே வர இந்த ஓனாங்கிறது சைத்தான சல்லா அலேஸ்வரன் சொல்லி காட்டுகின்றார்கள் தனித்த ஆடு அப்படிங்கிறது தனித்து தொடக்கூடிய மனிதனை சொல்லிக்காட்டுகின்றார்கள் தனிச்சு தொழுதுகிட்டு இருக்கான் நம்ம தான் தொழுதுகிட்டு இருக்கிறமே சைத்தானவங்கள்ட்ட வரவே மாட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது ஜமாத்தை விட்டுட்டு தனியா தொழுதாவே சைதான் வந்துடுவான் என்பதை சல்லா அலேஸ்வரன் சுட்டி காட்டுகின்றார்கள் ஒரு நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரத்தில் சைத்தானுடைய ஆதிக்கம் இந்த மனிதன் மீது ஏற்பட்டு அவனை புடிச்சிட்டு போயிருவான் என்பதை சல்லா அலேஸ்வரன் சுட்டி காட்டி ஜமாத்தோடு தொழுவது கட்டாயம் என்பதை விளக்குகின்றார்கள் இது மாதிரி நிறைய ஏராளமான ஹதீஸ் அலை சலாசன் ஜமாத்தோடு தொட வேண்டும் என்று அல்லாஹா தாலா விளக்குகின்றான் யூதர்களுக்கு சொல்லிக் காட்டுவதன் மூலமாக பூமியங்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றனர் பிறகு அஹீமுசலா தொழுகையை நீங்கள் நிலை நிறுத்துங்கள் சொன்னா தொழுகையை அதனுடைய முறைப்படிக்கு தொழ வேண்டும் தொழுகையில பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன தொழுகையில பரல் இருக்குது வாஜிப் இருக்குது சுன்னத் இருக்குது முஸ்தாப் இருக்குது மக்ரு இருக்குது தொழுகை முறித்தல்கள் இருக்குது தொழுகளை செய்யக்கூடாத ஹராமான காரியங்கள் இருக்குது இதையெல்லாம் பேணி தொழ வேண்டும் எது பரலு எது வாஜிபு எது சுண்ணத்து எது முஸ்தாபு எதை செய்தால் மக்குரூ ஏற்படும் எதை செய்தால் தொழுக முறிஞ்சி போயிடும் பாத்திலாக போயிடும் அப்படிங்கிறதுலாம் விளங்கி தொழுகணும் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாமல் தொழுகிறாரு இப்போ தொழுக முறியக்கூடிய காரியத்தை தான் தொழுக முறிஞ்சினே எப்படி வழங்க முடியும் திருப்பி தொழுகணுமே திருப்பி தொழுகணும் பரலை விட்டு போச்சு திருப்பி தொழுகணும் வாஜிபு விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் சஜிதா சவு செய்யணும் முந்தியும் செஞ்சிட்டார் தக்பீர் கட்டினாரு எடுத்த உன்ன கொல் ஆகுது அல்லாஹ் ஓதி போட்டு அலமது வல்லல்லாலின் ஓதிட்டு போயிடுறார் இப்ப சூரத்தில் பாத்தியா ஓதுறது வாஜிபு லம்மு சூறாவாக ஓதை சேர்க்கறதும் வாஜிபு ஆனால் முன்ன பின்னா ஓதிட்டாரு முதல்ல சூரத்தில் பாத்தியாவை ஓதிட்டு அப்புறம் லம்மு சூறாவாக ஓதணும் சூறாவை சேர்த்து ஓதணும் இவர் சேர்த்து ஓதக்கூடிய சூறாவை முந்தி ஓதி போட்டு அப்புறம் சூரத்தில் பாத்தியாக ஓதனா இப்போ சஜிதா சகூசையணும் உள்டாவை பண்ணிட்டாரு அதனால தொழுக முடியாது சஜிதா சகசையும் இது தெரியாமல் செஞ்சா தான் வேணும்னு செஞ்சா தொழுக முடிஞ்சு போயிடும் அல்லது பரலான காரியங்கள் இருக்குது ஏதாவது ஒரு பரவான விஷயங்களை முன்ன பின்ட்டு ஒரு பகுதியை விட்டு முறிஞ்சு போயிடும் இந்த சட்டங்கள்லாம் தெரியணும் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படிங்கறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும்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 ஒவ்வொரு மனிதரும் தொழுகை பரல் ஐன் அதே போட்டு தொழுகையுடைய சட்டங்களை கற்றுக்கொள்வதும் கட்டாயமா அந்த நேரத்தில் அந்த அந்த அறிவை கற்றுக்கொள் கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாயம் தொழுகையில வெளிப்பரல் உள் பரல் அதே மாதிரி அகிமுசலா இகாபு தொழுகை நிலை நிறுத்துதல் தொழுகைக்கு வர்றதுக்கு தொழுக கூடாது அப்ப தொழுகைக்கு ஒலு ஷெர்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப ஒலி செய்யறதுக்கு முன்னால அப்புறம் ஒண்ணு வேணும் ஒலி செய்யறதுக்கு முன்னால இன்னொன்னு கவனிக்கணும் அது சுத்தமா இருக்கிறமான்னு கவனிக்கணும் உடல் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் இந்த சுத்தம் எல்லாம் தெரியணும் உடல் எப்படி சுத்தமாக இருக்கணும் வைத்துக் கொள்ள வேண்டும் உடைகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இடத்தை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் தெரியல அது எல்லாம் சேர்ந்ததுதான் அஹிம் வெறுமனை தொழுகை மட்டுமல்ல அந்த சுத்தத்துல முன்னாள் நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் சுத்தத்தில் ரெண்டு விதமான சுத்தங்கள் ஒன்று இப்போ உடல் சுத்தம் அப்படின்னு சொன்னா சிறு தொடக்கு பெருந்தொடக்கு ஜனாபத் என்ற குளிப்பு கடமையாக கூடிய தொடக்குகள் அல்லது ஒலுவை கடமையாக்கூடிய தொடக்கங்கள் உடை சுத்தம் ஆடைகள் அந்த சுத்தத்தில் ஆடைகள் சுத்தத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அசுத்த நஜீசுகளை விட்டு சுத்தமா இருக்கிறது பிஷாப் இருக்கக்கூடாது பைஹானா இருக்கக்கூடாது ரத்தம் இருக்கக்கூடாது மது கல் இருக்கக்கூடாது எல்லாம் நஜீஸ் தான் இப்போ சிறுநீரோ அல்லது அது பற்றிருக்கு அதுவும் தான் அதையும் உடை சுத்தமா இருக்கு வெளித்தோற்றத்தில் உள்ள நஜீசுகளை விட்டோம் அந்த இருக்குது நஜி நஜீஸ்னா அதுக்கு சட்டம் என்ன லேசான் நஜீஸ்னா அதுக்கு சட்டம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நஜீஸ் இந்த கனமான நஜீஸ் துணியில பட்டால் அந்த துணி அசுத்தமானது ஒரே ஒரு துணி அளவு இருந்தாலும் நஜீஸ் சிறுநீர் அல்லது வந்து இது போன்ற இந்த கனமான நஜீஸ் கொஞ்சம் அளவு இருந்தாலும் நஜீஸ் அப்படின்னு இருக்குது அதாவது சாப்பிடப்படக்கூடிய பிராணிகளுடைய சிறுநீர் மலம் போன்றவை சாப்பிடப்படக்கூடிய பிராணி ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடறோம் சாப்பிடக்கூடிய பிராணிகள் அதனுடைய மூத்திரம் பட்டுச்சு வெறும் வழியில வந்துகிட்டு ஒரு மாடு சட்ரன் அடிச்சிச்சு அதான் ரோட்ல எல்லாம் நிறைய நிக்கிறது அப்படிதான் எங்கேயும் இல்லை அப்படி துணியில பட்டுடுச்சு அது எவ்வளவு பட்டா இதெல்லாம் முகப்பான் லேசா நஜீஸ் சாப்பிடப்படக்கூடிய பிராணிகளுடைய அந்த மூத்தம் மலம் இதெல்லாம் லேசா நஜீஸ் அந்த ஒரு கால் ரூபாய் அடைக்கு ஒரு திருகத்தினுடைய பழைய நாளா சொல்ல வேண்டிய பழைய இருபத்தஞ்சு காசு ரெண்டு பாதி தான் இருக்கும் போ அப்ப அந்த நாலு நாவுடைய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கழுவுறது கட்டாயம் அப்படின்னு வரும் அதோட கம்மியா இருந்துச்சுன்னா கழுவுறது நல்லது அப்படின்னு வரும் அதோட தொழுதான் மக்குரோகம் வரும் அது நாலு அளவுக்கு மேல இருந்துச்சுன்னு தொழுக கூடாதுன்னு வரும் இப்படிலாம் சட்டங்கள் நிறைய இருக்கு அப்ப நஜீஸ் படுறது அதுல துணியில நஜீஸ்ல வெளி நஜீஸ் படுவதில் அதுல ரெண்டு வகை அதே மாதிரி அந்தரங்கமான நஜீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு துணில ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பண்ணிருக்காரு எந்த இல்ல எல்லாம் அத்தருக்கு போட்டு ரொம்ப ஜோரா வாசனையா இருக்குது அவர் போட்டு டிரெஸ்ஸே வந்து அது கைல சட்டா அல்லது பேண்ட் கோட்டு கட்டுலாம் எல்லாம் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் அழகான உயர்தரமான ட்ரெஸ் போட்டிருக்காரு ஹராமான பொருள்ல வாங்கி போட்டிருக்காருங்க அது நஜீஸ் தான் இப்போ அந்த இது வெளித்தோட்டத்துல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப டிப்டாப்பா இருக்கிறாரு ஆளை பார்த்தா ஆனா ஹராமான பொருள்ல வாங்கி போட்டிருக்காரு அப்படியே தொழுதாரு தொழுக கூடாது தொழுக கூடாதுன்னு அல்லா இடத்துல ஏன் கேட்டா அவர் ஹராமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது ஹராமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லா விடத்திலும் அவருடைய தொழுக கூடாது வெளித்தோட்டத்தில் என்ன என்ன போல ஆதின் சாட்டை வந்து கேட்கறாரு இந்த மாதிரி ஒருத்தர் ஹராமா வியாபாரம் செய்கிறாருங்க அவர் தொழுதாரு தொழுக கூடுமான்னு கேட்டால் நான் பத்து வாய் எழுதி கொடுத்துருவேன் தொழுகையெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் நம்ம கவனிப்போம் அவ்வளோதான் அவர் ஹராமான் துணிக்குள்ள கூந்துக்கிட்டு நம்ம தொழுக கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அல்லாதான் சொல்லணும் சனல் ஆலயம் சொல்றாங்க அப்படி ஒரு மனிதர் நம்ம நாள் பல தர பத்து கிரக பெருமான ஒரு உடையை உளுத்தி கொண்டு சொல்கிறால் ஒரே ஒரு கிரகத்து அளவு ஹராம் கலந்திருந்தால் அவருடைய தொழுகை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் சொல்றான் பத்துல ஒண்ணு ஹராம இருந்தா முழுசாவே ஹராம இருந்தா அப்ப எப்படி இருக்கும் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கிறேன் அதெல்லாம் சேர்ந்ததான் அகையும் தொழுகை நிலை நிறுத்துங்களேன் தொழுவிக்கு வர்றது மட்டும் அல்ல தொழுவிக்கு முன்னால ஒழு செய்றதுக்கு உடல் உடை இடம் ஆகியவற்றை எல்லாம் பிறகு செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று ஒழுகுல பரவாயில்லிக்கு ஷாபி மதம்பணிக்கு ஆறு மாளிகை மதகம்படிக்கு எட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றணும் எல்லா அந்த அம்ச வரலான காரியங்கள் ஏதாச்சும் ஒண்ணு விட்டாலும் கூட தொழுக கூடாது பின்னால தொழுக வர்றாரு ஆயிரம் ரெக்கார்ட் தொழுதுட்டாரு தொழுதுட்டு இருக்காரு ஆனா ஒலி சரியா இல்லையே இன்னும் ஆயிரமும் பழா போச்சு அதனால முன்னால செய்ய வேண்டிய அது அதெல்லாம் சேர்ந்துதான் அகிம் சலாங்கிறது தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த அகிம் சலாவுக்குள்ள ஏராளமான விளக்கங்கள் இருக்குது ஆறாம் தலை சூரத்தில் மக்களவுடைய ஆறாம் தலை அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் தொழுகையில பனிரெண்டாயிரம் ரகசியங்கள் இருக்கின்றன இமாம் அபுல் ஐஸ் ரஹத்து அவர்கள் சொல்றாங்க தொழுகைக்குள்ள ஒருத்தர் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா அல்லது நாலு இரண்டு ரக்காய் தொழுகிறார் குறைஞ்ச ரெண்டு ரக்கர் இந்த ரெண்டு ரக்காயத்துல பனிரெண்டாயிரம் ரகசியங்கள் இருக்கின்றன பனிரெண்டாயிரம் ரகசியங்கள் அதை பனிரெண்டு செயல்களிலே அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் பனிரெண்டு விஷயங்கள் மறந்து போயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சும் இல்ல முதலாவதாக எல்மு அதாவது கல்வி வேணும் அப்படிங்கிறது தொழுகையை பற்றி உள்ள அறிவு இருக்கணும் என்ன எந்த விஷயத்தை செய்தால் எப்படி அது நிகழும் என்பது பற்றியுள்ள விளக்கம் இருக்கணும் அதுக்கு பேரில் அந்த கல்வி வேணும் எது பொருள் எது சுண்ணத் எது முஸ்தா எது அப்படிங்கிற விளங்குற விளக்கம் இருக்கணும் ரெண்டாவது ஒழு அந்த ஒழுவுல எப்படி உடலை நம்ம சுத்தம் செய்கின்றோம் உடல் உறுப்புகளை சுத்தம் செய்கின்றோமோ அதே போன்று சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை அங்கே இருக்கணும் ஒது செய்யும் போது உறுப்பை கழுகுறோம் அப்படிங்கிற மட்டும் அல்ல உறுப்பை மட்டும் சுத்தமா கழுகுணும் உறவுல ஒழுவுல பரல நாலு சுண்ணத்துகள் பதிமூணு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா செஞ்சு முஸ்தாபா அதெல்லாம் சேர்ந்து ஒழு செஞ்சிட்டாரு ஒழு கூடி போச்சுன்னு சொல்லுவான் ஆனா ஒளிச்செஞ்சுட்டு வரும்போதே அந்த ஆளை நான் தொழுதுட்டு போய் கவனிச்சுக்கிறேன் வேலை பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றாரு இப்ப ஹசது வந்துருச்சு பொறாமை அல்லது வந்து அவரை மோசடி செய்யக்கூடிய தன்மை ஒரு மூமினான மனிதருக்கு மோசடி செய்யறது அல்லது ஏமாத்துறது போய் பார்த்துக்கலாம் கொஞ்சம் அளவு எல்லாம் பார்த்து செஞ்சு சரியா போயிட்டேன் அப்படின்னு தொழுக வர்றாரு ஒளி செஞ்சுக்கிட்டு இப்ப உடல் உடல் உறுப்புகளை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டார தவிர கல்வ சுத்தம் பண்ணல இவர் அப்ப கல்வன் வெளித்தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னபடி தொழுக கூடும் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னா அல்லா இடத்துல கூடுமா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை கூடாதுன்னு சொல்லுவாங்க சூப்பியாக்கள் சொல்றாங்க அதனால ஒழு செய்யும் பொழுது எப்படி உடல் உடை இடம் அல்லத்தை வெளித் தோட்டத்தில் வெளி உறுப்புகளை சுத்தம் செய்ததை போன்று பொறாமை தீமையான எண்ணங்கள் ஆகிய அனைத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் நான் சுத்தம் செய்து கொண்டேன் அப்படின்னு நீயத்து பண்ணிட்டு வரணும் தொழுகைக்கு நிற்கணும் அதான் ஒரிஜினல் சுத்தம் அல்ல சொல்ற விரும்புகின்றான்வ் ய யாரா செய்யக்கூடியவர்கள் பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் பாவங்களுக்கு தௌபா செய்யறதுன்னா கல்வ கழுகுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் கல்பை பாவங்களை விட்டும் கழுவிக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்கதான் தவ்வாபீன்கள் பாவங்களை கழுவிக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹால விரும்புகின்றான் முத்தேன் வெளி தோற்றத்திலே உறுப்புகளை ஒலி செய்து கழுவிக் கொள்ளக்கூடியவர்களையும் விரும்புகின்றான் தகாரத்துடையவர்களையும் விரும்புகின்றான் தௌபாவுடையவர்களை விரும்புகின்றான் தகாரத்துடையவர்களை விரும்புகிறா உள் சுத்தம் தகாரத்துனா வெளி சுத்தம் பாருங்க எதை முதல்ல சொல்றான் உள் சுத்தத்தை முதல்ல அல்லாஹால சொல்றான் அப்ப அந்த வெளி சுத்தம் மட்டும் இருந்தால் அது போதாது உள் சுத்தம் கட்டாயம் சரி உள்ள மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்லை ரெண்டுமே வேணும் அப்படிங்கறது அல்லாத்தாலும் அந்த ஆயத்தாட்டு அப்ப ஒலி செய்வதன் மூலமாக உறுப்புகளை எப்படி பரிசுத்தம் செய்கின்றாரோ அதே போன்று உள்ளத்தையும் பரிசுத்தம் செய்ய வேண்டும் பிறகு அப்படி ஒலி செய்யறதுல ஒலி செய்ய அறமுறையாக ஒலி செய்யக்கூடாது முழுமையாக ஒலி செய்ய வேண்டும் அதுக்கு மிக அதிகமாகவும் செய்யக்கூடாது அதான் பரிபூர்ணமான ஒலி செய்யறது அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவை கழுவ வேண்டும் என்று சல்லா அலிஸ்லாம் சுனத்தான முறைகளை சொல்லி காட்டுறாங்க மூணு தடவை கழுவான் கையை கழுவுறோம் மூணு தடவை நாலு தடவை கழுவுனாரு இப்ப இஸ்வாகுல் உழுவு அல்லாது பற்றாக்குறை அதனால பார்த்து செய்யும் எழுதி போட்டு பல்லியாசல்ல அப்படிங்கறது வேண்டி ஒரு தடவை கழுவி முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்பவும் வராது தண்ணீர் சிக்கனமா செலவு செஞ்சு மூணு தடவை கழுவணும் அதான் சலவாலயம் சொல்லி தந்தவர் அதே மாதிரி வாய் குப்பளிக்கிறாரு முகங்கள் வராரு கைகள் வர்றாரு இதெல்லாம் மூணு தடவை செய்யணும் ஒரே ஒரு தடவை செய்யறது மசகு மட்டும்தான் தலைக்கு மசகு செய்யறதா ஒரு தடவை மற்றதெல்லாம் மூணு தடவை செய்ய வேண்டியது மூணு தடவைக்கு மேல செஞ்சாரு இஸ்ராஃப் இஸ்ராஃப்னு சொன்னா அதுக்கு குற்றம் அந்த இஸ்ராஃபை எப்படி செய்கின்றாரோ அந்த மனப்பான்மையை பொறுத்து வேணும்னே ஒருத்தர் என்ன பண்ணி குறைஞ்சா போக போது பள்ளியத்தில் தண்ணி இந்த நாலு நாலு தடவை கழுவுறதுல அப்படின்னு கழுவுனாருன்னு அது கடுமையான குற்றமாக போய்டும் நீங்க தடவை கழுவிட்டாரு நாலா தடவை கழுவி போகும்போது ஒருத்தர் சொல்றாரு எங்க நாலா தடவை கழுவர் எங்க இஸ்ராப் அட இவ்வளவு தண்ணி போகுது நாலு தடவை கழுவுறா என்ன ஒரு தடவை என்ன வச்சு தண்ணி பாட்டுன்னு ஓடிட்டு தான் இருக்குது பாட்டுக்கு போய் கடல்ல போய் உழுகுது எல்லா தண்ணியும் நான் ஒரு தடவை கழுதுல என்ன வந்துருது அப்படின்னு சொன்னாலும் இஸ்ராப் ஓடக்கூடிய ஆற்று கரையிலே நீ ஒலி செய்தாலும் அங்கே இஸ்ராப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஒலி செய்யல அவ ஒளி செய்யும் பொழுது அந்த வரம்பு மீறுதல் அதிகம் அதிகம் என்பதும் இல்லாமல் குறைவு என்பதும் இல்லாமல் செய்தால் அந்த ஒழுவுல வந்து இஸ்வாகுல் உலு என்பது ஏற்பட்டு போயிடும் அதுவும் இகாமு சலாவில் சேர்ந்தது அப்படிங்கறது சொல்றாங்க சரி பனிரெண்டு ரகசிய பனிரெண்டாயிரம் ரகசியங்கள் பனிரெண்டு விஷயங்கள் உடை உடையில அதே மாதிரி உடையில ரெண்டு வாய்ப்பு சொன்னோம்ல நஜிஸ் வெளியில வெளி தோற்றமான நஜிசு அந்தரங்கு எல்லாத்தையும் நாலாவது வகுத்து நேரத்தை கவனிக்கிறது தொழுக நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க இருந்தாலும் சரி கடையில் உட்கார்ந்து வீட்டில இருந்தாலும் சரி இரவுல இருந்தாலும் பகல்ல இருந்தாலும் சரி பிரயானம் தெரிஞ்சாதே உள்ளூருக்குள்ள இருந்தாலும் சரி தொழுகையுடைய நேரத்தை கவனிச்சு அந்த நேரத்துல கரெக்டா தொழுகிறேன் அதை முன்னாலே சொன்ன நேரம் தவறி தொழுத அது குற்றமாக அஃபு சலா அப்படிங்கிறதுக்குள்ள நேரத்தோடு தொழுகணும் அந்த நேரம் பஜ்ருடைய தொழுக பஜ்ஜுல தான் தொழுகணும் பஜ்ருடைய தொழுக லோஹர்ல தொழுதுறேன் நான் தான் தொழுதுட்டேன் சொன்னா அப்பவும் குற்றம் ஒருத்தர் இப்படி சொல்றாரு சுப்புல எனக்கு தொழுக விட்டு போச்சு ரெண்டு ரெக்காயத்தை நாலு ரெக்காயத்தை சுண்ணத்து ரெண்டு பரல ரெண்டு விட்டு போச்சு அதனால ஒரு நாற்பது தொழுதறலாம் அப்படின்னு போய் நடிக்கிற பத்து மணிக்கு ரெண்டு நாற்பது ரெக்காய் தொழுதுட்டு வர்றாரு அப்பவும் குற்றம் தான் நாப்பதல்ல நாலாயிரம் தூளுதாலும் குற்றம் தான் கேட்டா இவர் நேரத்தை விட்டுட்டாரு நேரம் தான் இப்ப அல்லாஹால சொன்ன அல்லா சொன்னது அல்லா சொன்னதை செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும் சொன்ன செய்யணும் வேண்டாம்னு சொன்னா உட்றன்னு அவ்வளவு தான் ஆதமலை சில படிச்சு முன்னால சொன்ன விளக்குன்னு சொன்னான் அல்லா சொன்ன முழக்கங்களை பார்த்து நீ சஜிதா செய்ய சொன்ன செய்ய வேண்டியதுதான் அப்புறம் அதுக்கு பிறகு உலகத்துல எந்த மனிதனுக்கு நீ சஜிதா செய்யாதே அப்படின்னு சொன்னா செய்யக்கூடாது எனக்கு தான் சஜிதா செய்யணும் வேற யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு கிரியாமத்தினால் வரைக்கும் அடுத்த உத்தரவு யாருக்கும் செய்யக்கூடாது இப்ப அங்கே செய்ய வேணாம்னு சொல்லிவிட்டு அங்கேயே செய்ய சொன்னா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது செய்ய சொன்னா செய்யணும் இல்லைன்னா இல்லை அது முன்னாலும் கூட ஒரு உதாரணம் சொல்லிருக்கிறேன் கிரியாமத்தினால குழந்தைகளையும் எல்லாம் அல்லாஹத்தால விசாரிப்போம் எல்லாத்தையும் விசாரிப்போம் அது மாதிரி குழந்தைகளையும் கூட விசாரிப்போம் சின்ன சின்ன குழந்தைகள் நோக்கா போறாங்கள்ல அவங்களையும் கூட விசாரிப்போம் அப்போ சில குழந்தைகளை பார்த்து அல்லாதத்தால சொல்ல நீங்களா நரகத்துக்கு போங்க காஃபிரான குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது நரகத்துக்கு போங்க அவங்க கேட்பாங்களா அல்லாஹாலா இடத்துல நாங்கள் ஏன் நரகத்துக்கு போகணும் எங்களை தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீ முகத்தாக்கிட்ட எங்களை வாலிபரா இருக்க வயசு கொஞ்சம் வயசாகிற வரைக்கும் எங்களை விட்டு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் நல்லா அமல் செஞ்சுருப்போம் இல்லை சுருக்கம் போவோமா இல்லையா நீ ஏன் வந்து எங்களை இப்போ இப்போ அப்படி சீக்கிரமாக முகத்தாக்கி இப்போ நரகத்துக்கு போக சொல்ற அப்படின்னு இவர்களை நரகத்தில் தள்ளுங்கள் அப்படின்னு மறுபடியும் உத்தரவு அல்லாஹத்தா பல குழந்தைகளை பார்த்து அல்லாஹால சொல்லுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி எதிர்த்து கேள்வி காப்பாங்க அவர்களுக்கு நரகம் கட்டாயம் அப்படின்னு அல்லாஹத்தாலா ஆக்கிடுவோம் சில குழந்தைகளை அல்லாஹாலா சொல்லுவா நீ நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த குழந்தைகளை என்ன பண்ணுவோம் அல்லா சொல்லிட்டான் சரி நம்ம என்ன பண்றதுன்னா இதுக்கு தான் போகணும் வேற வழி அல்லாவுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன விருப்பத்தோடு அதாவது போறது கஷ்டமா இருந்தாலும் கூட அல்லாவுடைய கட்டளை அப்படிங்கிற நேரத்தில் போவாங்க அப்படி போகக்கூடிய அந்த குழந்தைகளை மலர்களுடத்துல சொல்லி அல்லாஹாலா சொல்லுவான் இவர்கள் என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு விரும்பியிருக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க உத்தரவுக்கு கட்டுப்படணும் அவ்வளோதான் அல்லா சொல்றதுக்கு கட்டுப்படணும் நேரத்தில் இந்த நேரத்தில் இது தொழுகணும் இந்த நேரம் அப்படின்னா அந்த நேரத்தோட முடிச்சுக்கணும் அதுக்கு பின்னால தொழுதோ அது குற்றம் அப்படிங்கிறதுக்கு மாத்தமா போயிடும் நாலாவது ஐந்தாவது திரிபுலாவை முன்னோக்குது திரிபுலாவை முன்னோக்குறது ஒருத்தர் சொல்றாரு அல்லாஹால குரான் சொல்லிட்டு இருக்கா ஐநா துவகு நீங்கள் எங்க திரும்பினாலும் அல்லா அங்க இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதனால அல்ல மேற்கு திரும்பி தொழுவது என்ன அவசியம் திருலா பார்த்து காபா பார்த்து தான் என்ன அவசியம் இருக்கு நான் இந்த பக்கம் கழக பார்த்து தொழுகிறேன் ஒருத்தர் தொழுகிறார் அல்லாதான் எங்கே இருக்கிறானே எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு தொழுகிறான் அதனால உதைக்கணும் அல்லாஹ் அல்லாஹால வேறொரு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றேன் மஸித ஹராபின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லா அந்த பக்கம் பார்த்து தொழுகணும் அப்ப அந்த முன்னோக்குவதும் பரல கட்டாயம் கிபலா தெரியாத நிலையில வேற அல்லது சந்தேகமான சிரமமான சூழ்நிலையில வேற சட்டங்கள் சட்டங்கள்லாம் கொஞ்சம் தளர்த்தப்படும் அந்தந்த நேரங்கள்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு பஸ்ல போயிட்டு இருக்காரு குதிரையில போயிட்டு இருக்காரு ஒட்டகத்துல போயிட்டு இருக்காரு சவாரி அப்படிங்கிற நேரத்தில் ட்ரெயின் பஸ்ஸில் போகக்கூடிய பிளேட்டில் போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் திருவிழா முன்னோக்கிறதுக்கு வசதி இல்லாத நேரத்தில் எப்படி வேணாலும் தொடுக்கலாம் அப்போ அந்த ஆயத்து அங்கே வரும் ஐநமா துவல்லு சம்ம வச்சு கொள்ளலாங்கிற அந்த இடத்துல வந்து திருவிழா முன்னோக்கி தொட முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுங்க எப்படி வேணாலும் தொடுக்கலாம் கூடுமான வரைக்கும் திருவிழா முயற்சி பண்ணணும் அந்த திசையை தெரியணும் இப்போ ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒன்றுமே கருவிகள் கிடையாது திசைகள் தெரிகிறதுக்குள்ள வாய்ப்பு இப்போ எல்லாம் அந்த பூமியுடைய படங்கள்லாம் வந்துச்சு வரைபடங்கள்லாம் இருக்குது ஒரு திசைய நோக்கி போயிட்டு இருக்காருன்னா காபா இந்த பக்கம் இருக்குன்னு தாராளமா எல்லாரும் சொல்லிடுவாங்க கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி ஒருத்தர் போயிட்டே இருக்காரு காபா எங்க இருக்கு இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லிடுவாரு அது எல்லாம் சின்ன குழந்தையும் கூட சொல்லி கொஞ்சம் படிச்சா போதும் விபரம் தெரிஞ்சா போதும் தெக்க போயிட்டே இருக்கிறாரு இந்த பக்கம் சவுத்துல ட்ரெயின் போயிட்டே இருக்குது அவருக்கு திம்மலா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நல்லா தாராளமா தெரியும் எந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டு இருக்குதோ அதுல ரைட் சைட்ல இருக்குது இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வடக்கு பக்கம் எப்படி போறாங்க சேலம் கோயமுத்தூர் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு ட்ரெயின் வண்டி போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து அந்த பக்கம் ட்ரெயின் போக சிலர் வந்து இடது பக்கத்தில் கிமிலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிருக்கும் அல்லது இப்போ அந்த கருவியும் கூட கேம்பஸ் இருக்குறதுக்கு அந்த திசை காட்டக்கூடிய கருவி அதை வச்சு போனால் தெரிஞ்சுக்கலாம் கை ரீங்க இஸ்திகபால் கிமிலா கட்டாயம் அடுத்தது நியத்து ஏழாவதாக நியத்து நியத்து செய்து அந்த தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் நீயத்து இல்லாம தொழுகிறாரு வந்தாரு மோடி வந்தாரு அப்படி தக்பீரை கட்டிக்கிட்டாரு நீயத்தே இல்ல இந்த நீயத்து அதனாலதான் இமாம் ஷாபி ரஹ் அவருடைய இடத்துல நீயத்து கட்டாயம் பரல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கூட ஷாபி தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹூ அக்பரன் ஆரம்பிக்கிறார் பாருங்க அல்லாஹூ அப்படிங்கிற அந்த அலிப் சொல்லக்கூடிய ஆன் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த நீயத்தை ஆரம்பமாகி அந்த ரேயை முடிக்கிறதுக்குள்ள அந்த நீயத்தை பிடிச்சிக்கணும் கப்புணும் அல்லாஹூ அக்பர் அதனாலதான் தக்பீரை நீட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஷாபி மதபில் எதை தொழுகிறமோ அந்த நீயத்து கல்வில வந்துரும் நீயத்து பரல அப்படிங்கறத அந்த நேரத்துல சொல்லணும் அனபி மத அப்படி இல்ல இங்க இருந்து வேமா வர்றா வர்றாரு ஒருத்தர் இமாம் தொழு வச்சுட்டு இருக்காரு வேமா வந்தாரு ஒலி செஞ்சாரு தொழுகத்தான் மகளிர் தொழுக வச்சுட்டு இருக்கிறாரு இமாம் நல்லா தெரியுது மகளிர் தொழுகிறது தான் அவர் வர்றாரு ஒளிச்சுச்சிட்டு வர்றாரு கபக்கனு தாட்டி தக்பீர் கட்டியார் தபக்கனு அப்படி வந்து இப்போ தொழுக கூடும் ஏன்னு கேட்டால் இவருக்கு நீயத்தை வரும்போதே வந்துருச்சு ஆசை மகளிர் தொழுக தான் வர்றாரு எந்த தொழுகை இமாம் தொழ வச்சுட்டு இருக்கிறாரோ அந்த தொழுகை தொழுகிறதுக்கு தான் இவரும் வர்றாரு அதனால வந்தவனால் தக்பீர் கட்டிவிட்டாரு முடிஞ்சு போச்சு கூடும் தொழுக கூடும் சாபி முதல் அப்படி கட்டினா கூடாது தொழுக கூடாது அவர் அந்த அல்லாஹப்பு சொல்ற நேரத்து தான் அந்த இய்யத்து வரணும் அதுக்கு முந்தி வச்சினாலும் பிந்தி வச்சினாலும் பாங்க சொல்லிட்டு வர்றாங்க மகனின்னு வச்சுங்க இவர் உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் மகனி மொழிய பரவாயில்ல மூணு ரக்கா தொழுகிறேன் அப்படின்னு நியத்து பண்ணிக்கிட்டாரு இமாமோட சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு இயத்து பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இகாமு சொல்லி முடிச்சுட்டாங்க முடிச்சவனே எந்திரிச்சு இமாம் தகவல் கட்டினா இவரு தகவல் கட்டிக்கிட்டாரு வேற ஒண்ணும் சொல்லல கூடும் அப்பத்தான் கூடும் கட்டாயம் அந்த நியத்திலையும் ஒரு ஆயிரம் ரகசியங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக தக்வீர் கட்டுறது எப்படி கட்டணும் எப்படி விரல கையை வைக்கணும் விரல வைக்கணும் அந்த மேல கட்டுறது ஒன்பதாவது நிலைநிற்பது சக்தி உள்ளவர்கள் நின்றுதான் தொழுவனும் உட்கார்ந்து தொழுதார் பரவலான தொழுகைகளை உட்கார்ந்து தொழுதாருன்னா அந்த தொழுக கூடாது சக்தி இருக்குது நிக்கிறதுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நின்று தான் தொழுகணும் சக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து தொழுகிறான்னா அந்த தொழுக கூடாது சக்தி இல்லை உடனே நிக்க முடியாது ஒரு ரக்காயத்துக்கும் கூட நிக்க முடியாது அப்படின்னு சொன்னா தொழுகலாம் ஒரு ரக்காத்துக்கும் கூட நிற்க முடியாது ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க அதாவது ஒரு ரக்காத்து வரைக்கும் நிக்கலாம் தகுப்பீடு கட்டினா நின்று கட்டா திரும்ப ருக்கோவுக்கு சுஜூத்துக்கு போயிட்டான் அப்புறம் எந்திரிச்சு முடியாது அந்த மாதிரி சில பலகை நம்ம ஏற்பட்டு போயிடுது அவங்க ரெண்டாவது ஒரு ரகத்துக்கு நிக்க முடியும் ரொம்ப பேர் தவறு செய்யறாங்க கொஞ்சம் வயசானவங்க அல்லது நோய் உள்ளவங்க தவறு செய்யறாங்க நின்று பிறகுதான் உட்கார்றாரு அங்கிருந்து உட்கார்ந்துட்டே வரல அவரு வந்து சப்புல நின்ற பிறகு தான் வந்து நின்று அதுக்கு உட்கார்ந்து அப்புறம் அல்லாஹு தக்பீர் கட்டுறாரு அப்படி செய்யக்கூடாது குறைஞ்ச அளவுக்கு என்ன பண்ண நின்று நின்று தக்பீர் கட்டணும் அல்லாஹு தக்பீர் கட்டிட்டு குறைஞ்ச அளவுக்கு சனா அல்லது வஜத்து ஓதிட்டு அப்புறம் உட்கார்ந்துக்கணும் நிக்கிறாரு இல்ல நிக்க தக்பீர் கட்டிட்டு அப்புறம் உட்கார்ந்தார் என்ன உட்கார்ந்துட்டு தக்பீர் கட்டுறாரு அப்படி செய்யக்கூடாது இது சில பேர் வயவதிகமா இருக்கும் அதான் பாக்கறவங்க தொழுகில யாரா இருந்தாலும் சரி சொல்றது ஆலிங்ஷா மட்டும் தான் கடமை இல்லை யார் யார் பாக்குறீங்களா எல்லாருமே கடமை தான் பக்கத்தில் உட்கார உட்கா இருக்கா இருந்தாலும் கடமை அவர் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி முதலாளியா இருந்தாலும் சரி யஜமானா இருந்தாலும் சரி சொல்லணும் சொல்லக்கூடிய முறையோட சொல்லணும் ஒழுங்கா தொழுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லும் போது நம்ம பக்குவமா சொல்லணும் இன்னும் இப்போ ஒருத்தர் பார்த்தேன் இப்ப மதுரை தொழிலும் போது ஒருத்தர் பார்த்தேன் அவர் யாருன்னு நான் சொல்றேன் அப்புறம் தனியா அவர் யாரோ ஒருத்தர் சொல்லிடு அவரு சஜிதா செய்யறாரு இந்த தலையில இந்த இப்படி தெரியாது மூக்கு மேலே போயிடுச்சு தலை இதுல செய்ய பசங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல சஜிதா செய்யறது நெத்தியில செய்யணும் நெத்திதான் ஏழு உறுப்புகள்ல நெத்தி ஒண்ணும் சஜிதா ஏழு உறுப்புகள்ல செய்யணும் அதுல நெத்தி முக்கியமானது மிக மிக முக்கியமானது நெத்தி அதை வச்சா தான் அதுக்கு அர்த்தம் அவர் நெத்திலயே சஜா செய்யறீங்க முன்னில சஜா செய்யறாரு நெத்தி வைக்கிறதோட மூக்கையும் வைக்கணும் மூக்கையும் அழுத்தி வைக்கணும் செய்யறது கிடையாது செய்யணும் இதெல்லாம் நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட சொல்லிடணும் அந்த விஷயத்தில் அப்ப நிலை நிக்கிறது எப்படி நிற்க வேண்டும் என்று சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு நிலை நிற்க நின்று தொழுக வேண்டும் அப்படி நின்று தொழுகிறதுலயும் பல வித முதல்ல சொன்ன மாதிரி அந்த அசுத்தம் அப்படிங்கிறது ரெண்டு வகை அதே மாதிரி உடல் உறுப்புகளை திபிலாவை நோக்கி எப்படி நம்ம நிக்கிறோமோ காபாவை நோக்கி நிக்கிறோம் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் காபாவுடைய அந்த கட்டளத்தை நோக்கித்தான் நம்ம நிக்கணும் உடல் உறுப்புகள் எப்படி காபாவை நோக்கி நிற்கின்றதோ அது போன்ற பல்பு வந்து அல்லாவை நோக்கி நிக்கணும் அல்லா அல்லா அப்ப எங்க இருக்கிறான் நம்ம எங்க இருக்கிறான்னு கற்பனை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே அவன் எங்கேயும் இருக்கிறான் அல்லாவை என்னுடைய கல்வ அல்லாவை நோக்கி இருக்கின்றது அப்படிங்கிற நீத்து வரணும் என்னுடைய உடல் உறுப்புகள் எப்படி அல்லாவுடைய வீட்டை நோக்கி நிற்கின்றதோ அதே போன்று என்னுடைய உள்ளம் அல்லாவை நோக்கி நிக்கின்றது அப்படிங்கிறது அந்த கியாம் நிலையில வந்து அந்த எண்ணும் அந்த நிலையை அப்படி செய்தா அதுக்கு பேர் தான் இப்ப நம்ம சொன்ன இந்த முறையெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா ஒரு தரியக்கங்கிறது தனியா தேவையில்ல சரியாத்து தரிக்கத்தை மாறி பத்து எல்லா அதுக்குள்ளேயே வந்துடும் இப்படி செஞ்சுட்டான் எல்ல வந்ததாக கிராத்து கிராத்து வாஜிபான அளவு சுண்ணத்தான அளவு என்றெல்லாம் தனித்து ஓதக்கூடிய நேரத்தில் எப்படி தொடரும் இமாமத்து இமாமத்து செய்யும்பொழுது எப்படி ஓத வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க இமாமத்து செய்யக்கூடிய ஒரு மனிதர் பின்னால் உள்ளவர்களை கவனித்து பின்னால் உள்ளவர்களிலே வயோதிகமானவர்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் அந்த காலத்தில் பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால சொன்னாங்க குழந்தைகள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் அவர்களுடைய நிலையை கவனித்து அந்த இமாம் ஓத வேண்டும் இவருக்கு தான் தெரியும் போயிடுவார் அதனால ஓதறது பின்னால் இருக்கக்கூடியவர்களை கவனித்து ஓதணும் எவ்வளவு நேரம் ஓதனா தாங்க ஆனா இன்னொன்று ஓதனா தாங்க ஜமாத்காரன் ஒரு நான்கு பேர் முத்தவழியா இருக்கிறவர்கள் சொல்றாரு அஜயத்து ஒரு ஆயிரத்தி ஓதனா போதும் ஓதாதி அப்படிங்கிற எங்க ஜமாத்துக்கு அவ்வளவுதான் தாங்கும் அப்படிங்கிறாரு அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ன பண்ணாங்க சல்லா அலிஸ் ஹதீச வச்சுரு மகரீஷா இந்த அஞ்சு பக்கத்துக்கு அது சூரத்து என்பதிலிருந்து இருபத்தி ஆ அஞ்சாவது இருபத்தி ஆறாஜ் இருக்கா இருபத்தி ஆறாஜ் சூரத்து என்பதிலிருந்து உள்ள அந்த பகுதியை வந்து பிரிக்கப்பட்ட மகரிக்கொள்ளதாக இருக்கிறது பெரும்பாலும் இப்படி ஓதணும் சில நேரங்களை மாற்றி ஓதுறதை பத்தி ஒண்ணு ஆட்சேபனை கிடையாது அது குற்றமும் அல்ல சில நேரங்களை மாற்றி ஓதிக்கலாம் இது இமாம்கள் இடத்துல முபசலாத்தேன் சுண்ணத்தான கிராத்தின் வச்சு எவ்வளவு முடியும் அப்படிங்கறதையும் வகுத்து கொடுத்திருக்கின்றார் அந்த முறைப்படிக்கு அதை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆஹ் கிராத்து ஓதுவதிலே பல்வேறு விதமாக எழுத்துக்களை சுத்தமாக ஓதுறது அது ஒரு வகை அது கண்டிப்பா ஓதி ஆக வேண்டும் வரத்தில் குரான தர்த்தியிலா குரானை தர்த்தியலோடு ஓதுவீராக என் அல்லாஹால கட்டளை இடுகின்றான் ரசூல்லா அலிஸ்வலாம் அவர்கள் உச்சரிப்பு மாதிரி அரபி உச்சரிப்பு மாதிரி உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது தொண்டையுடைய எழுத்துக்கள் ஆறு தொண்டையில வரக்கூடிய எழுத்துக்கள் தொண்ட படத்துல பார்த்தரியும் எழுத்துக்கள் உருவாகும் திறக்கும் இடம் உருவாகும் இடம் சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருப்பாங்க புரான் சில புரான்கள் இருக்கும் உச்சரிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வாத் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் ஐன் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இதெல்லாம் வந்து தர்த்தியில சேர்ந்தது குறான வந்து தர்த்தியிலோட ஓதுறது முறையோடு ஓதுறது அதுக்கு பிறகுதான் தஜ்வீதுன்னு சொல்லுவாங்க அந்த தர்த்தியிலோட தர்த்தி போட ஓதக்கூடியவர்கள் தஜுவீதோட ஓதக்கூடியவர்கள் அப்படி ஓதுவாங்க அதுக்கு தனியா படிக்க வேண்டியது இருக்குது ஆனா ஆலிம்கள் மாதிரி முழுமையாக அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு மற்றவன் மீது கட்டாயம் கிடையாது ஓரளவு எழுத்துக்களை திருத்தமாக போதுவது எந்த இடத்துல அந்த எழுத்து வரணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கு ஒண்ணுமே இல்லாம சும்மா ஓதுனார் அர்த்தம் வந்து அனர்த்தமாக போயிடும் எந்த அர்த்தம் வரண அந்த அர்த்தத்துக்கு மாற்றமாக நேர் மாற்றமான அர்த்தம் வந்துடும் ஆமா பவுக்கும் அப்படின்னு இருக்க வச்சு பாபு அப்படின்னு ஒரு வார்த்தை குரால் நிறைய பல இடங்கள்ல வரும் பவுக்கும் அப்படின்னு வருது இப்ப பே ஐனு அதுக்கு அடுத்த வர வேணும் அப்படிங்கிறது ஒரு கடவாயிரம் விரிச்சு விரிச்சு அந்த அடிபடக்கூடிய அளவுக்கு வாது சொல்லணும் இப்படி எல்லாம் சொன்னா எந்த காலத்தை ஓதி முடிக்கிறது கேக்குறீங்களா பழக்கம் வச்சு நான் சொல்றேன் அஜித்துறாங்க லாம் இருக்கு அதே மாதிரி பவுலுக்கும் அப்படின்னு சொல்றாரு சிலது அப்படின்னு அர்த்தம் சம் அப்படின்னு அர்த்தம் பால் அப்படின்னு சொன்னா புருஷன் அர்த்தம் பாவக்கும் அப்படின்னா உங்களின் சிலர் அப்படின்னு அர்த்தம் பாலுக்கும் சொல்லிட்டாங்களுடைய கணவன் அப்படின்னு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இது மாதிரி எழுத்துக்களை மாற்றும் பொழுது ஏராளமான வித்தியாசம் அறுத்த வித்தியாசம் வந்துடும் ஒருத்தர் வந்து ஹே நல்லா சொல்லுங்க அழுத்தி நல்லா தொண்டையில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அல்ஹம் அப்படியே ஓதுங்க அவர் கடைசியில ரொம்ப அழுத்தி அழுத்தி அல்ஹ்து ஆரம்பிச்சிட்டாரு அல்ஹு அப்படின்னு இப்ப அவர் புகழ வந்து அணைஞ்சு போறதாக அர்த்தமாக்கிட்ட எப்படிலாம் எழுத்துக்களை உச்சரிக்கணும் சரியா சாதாரண மக்கள் எழுத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும் அதை விளக்கம் உள்ளவர்கள் அந்த தருத்தியில் தஜ்வீத் என்று இருக்கிறது அந்த முறைப்படிக்கு அதை உச்சரிக்க அந்த கிராத்தை ஓத வேண்டும் அதாத்து என்பதும் கட்டாயமாக ஓத வேண்டியது வரலானது தொழுகையில அதுல ஒரு ஆயிரம் ரகசியங்களை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றது முதுக நேர தலையும் பின்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது முதுகு மேல ஒரு பந்த வச்சா அந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் போக கூடாது அப்படி வச்சு அதனால யார் பந்தை வச்சு பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல அப்படி நேரா இருக்குதா பிளாட் அப்படி நேரா இருக்கணும் முது அப்படி இருந்தா அதுதான் ருக்கோ உடையாரு தலையை மேல தூக்கிட்டு பின்பக்கத்தை கீழே இறக்கிட்டு இருக்கூடாது சில பேர் ரொம்ப ருக்கோ ரொம்ப பக்தியா செய்யறதுன்னு சொல்லிட்டு தலையை கீழே கொண்டு போய்வாங்க தூக்கிட்டு இருக்கும் அவர் ரொம்ப பக்தியா செய்யறதாக நினைப்பு அப்படின்னு செய்யக்கூடாது அதே மாதிரி நிலையை நிற்கும் போதும் அப்படித்தான் கைய கட்டினா நேரா ஸ்ட்ரைட்டா நேரா நிக்கணும் ஒரு சோல்ஜர் மாதிரி நிக்கணும் அல்லாவுடைய சோல்ஜர்கள் நம்ம எல்லாம் ஹிஸ்புல்லா அல்லாவுடைய படையினர் என்று நம்மளை பார்த்து அல்லாஹல்ல சொல்லுகின்றான் அதனால அவர் சோல்ஜர் எப்படி நிக்காரு அது மாதிரி நிக்கணும் ஆனா பணிவுங்கிறது மனசுல இருக்கணும் தவாச மனசுல இருக்கணும் உடல்ல வந்து அந்த நேரான தன்மை இருக்கணும் பணிக்கு அல்லாவுக்கு நான் பணியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடலை வளர்ச்சிக்கிட்டு நிக்க கூடாது உடலை வளர்ச்சிக்கிட்டு ரொம்ப புரிஞ்சு எப்படின்னு சொல்லணும் பக்தியா ரொம்ப தலையை ஒரு மாதிரி சாச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க அதுக்கு பேர் பக்தி அல்ல பக்தி என்பது கல்வில இருக்கணும் அதுக்கு வரலா சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல ஒருத்தர் அப்படி ரொம்ப வளைஞ்சு ரெண்டு தொழுதுகிட்டு இருந்தாரு அதுல உமர் அல்லா தலானு அப்படி போனாங்க கையில எப்பவுமே சாட்ட அல்லது வாழ் வச்சிருப்பாங்க ஒரு குத்து குத்தி நேரான இல்லை தொழுக அது பக்தி என்பது இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலிஸ்ல சொன்னாங்க அத்தக்வா ஆகுனா அத்தக்வாகுனா தக்குவா தக்வா என்பது இங்கே உள்ளது மனசுல உள்ளது அது உடல்ல கிடையாது உடலை வளர்ச்சிக்கிட்டீங்கிறது தக்குவா வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல அப்படின்னு சல்லா அலிஸ்ல சொல்லி தந்தாங்க அதே உமர் அலி அவர்கள் செயல்பூர செயல் ரூபமாக அந்த மனிதருக்கு சொல்லி காட்டினார்கள் அதனால நிலை நிக்கும் போதும் சரி ருக்கு செய்யும் போதும் சரி அந்த அமைப்போடு செய்யணும் தலையை தூக்கல் அதுக்கு ஒரு முறை என்னன்னு கேட்டா கைய காலை குடியும் போது பாருங்க அதை நேரா வச்சிருக்கணும் முழங்கால வளைக்க கூடாது கூடாது கையெடி நேரா இருக்கணும் காலும் நேரா இருக்கணும் இந்த கையை அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளைக்க கூடாது கைய முழங்கால நேரா வச்சு கால்கள் ரெடி முழங்கால நேரம் கையை வளைச்சிக்கிட்டாரு கையை வளைச்சா தலை கீழே போயிடும் பின்பக்கம் மேல வந்துடும் ரெண்டுமே இருக்கணும் இருக்கும் போது அப்பத்தான் தலைப்பகுதியும் ஒரே மாதிரி அளவாக இருக்கும் அப்படி இருக்கும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சல்லாஸ் இருந்தாங்க ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க நான் உட்கார்ந்து இருந்த ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு ஒரு மனிதர் வந்தார் தொழுதாரு தொழுதுட்டு வந்து ரசூல்லாவுக்கும் எங்களுக்கும் சேர்த்து சலாம் சொன்னாரு சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நீ திரும்ப போய் தொழு பண்ண கலம் துசல்லி நீ இன்ன தொழுகலை நீ போய் தொழு அப்படின்னு சொன்னாங்க அவர் போய் திரும்ப தொழுதுட்டு வந்து சலான்னு சொன்னாரு சொல்ல மறுபடியும் அனுப்பி விட்டாங்க நீ போய் தொழு இன்னும் தொழுகல அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை தொழுதுட்டு வந்து அதே மாதிரி சலான்னு சொன்னாரு மூணு தடவையே நாலு தடவை அப்படின்னு அந்த அறிவிப்பால் சந்தேகப்படுறாங்க மூணு தடவை அப்படின்னு சொன்னாங்களா நாலு தடவை சொன்னாங்களா மூணாவது தடவைக்கு பின்னால யார சொல்ல எப்படி தொழுகிறதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார் முதலே கேட்டுக்கலாம் அவரு மூணு தடவைக்கு பின்னால கேட்டார் கேட்ட உடனே ரசூல்ல சொல்லு சொன்னாங்க நீ ஒலி செய்யும் அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்கிறாங்க முகம் கழுவுறது கைகளை முழங்கை வரைக்கும் கழுவுறது மசாஜ் செய்யறது கால் கழுவுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிறகு நீ தக்மீரை ஒழுங்காக சொல்ல வேண்டும் நீ கிராத்த அமைதியாக ஓத வேண்டும் பிறகு ருக்கு செய்யும் அந்த ருக்கு அமைதியாக இருந்து ருக்கோவுக்கு போன பின்னால அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துல அமைதியாக ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கணும் தஸ்மியாத்துக்களை போகணும் அதுக்கு பிறகு நீ சமியா அல்லா அலிமன் ஹமிதா என்று எழுந்த பிறகு நேராக நிற்க வேண்டும் அந்தந்த உறுப்புகள் மூட்டுகள் அந்தந்த இடத்துல அது ஒழுங்காக போய் அமையும் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்திரிச்சு நின்றவன டபுக்குன்னு விழுந்துட்டாரு அந்த மூட்டு இன்னும் சரியாகவே அமையல அதுக்குள்ள போயிட்டாருன்னு அர்த்தம் எந்திரிச்சு நின்ற பிறகும் சமி அல்லா அலிமன் ஹமிதான்னு சொல்ற பாருங்க சொன்ன பிறகு அதுக்கு அளவு சொல்றாங்க இமாம்கள் அதனால சல்லா அலிஸ்லாந்த கதிர் அளவுக்கு நிக்கணும் மூன்று ஆனா அது மூணு தசுமே கணக்கு வராது சில பேர் அப்படி சொல்றாங்கன்னு தெரியாங்க தஸ்பி மணி வச்சுட்டு ஓதிட்டு ரொம்ப நம்ம பாக்குறோம் எப்படி அவங்கள சொல்லிக் கொடுக்கணும் சொன்ன பொதுவா சொல்லத்தான் செய்யணும் இருந்தாலும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க தஸ்பி மணி இப்படி எப்படி இப்படி இப்படி இப்படி அட்டிக்கிறாரு எப்படி அது ஒரு சுபாங்க எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்படியே சுபாங்க சூன்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு மணி போயிடுது அது மாதிரி முப்பத்தி மூணு சூ சொல்லுவார் முப்பத்தி மணி போயிடுது சுபாங்கலாம் சொல்ல முடியாது அதான் மூணு தஸ்மீங்கறது எதெல்லாம் இது சிரிக்கிறதுக்காரணி அல்ல விஷயத்தை வளர்க்கறதுக்காக சுபா நல்லா அப்படின்னு இப்படியே எழுதுறாங்க சுபஹா நல்லா சுபஹா நல்லா சொல்லி அந்த மாதிரி மூணு தஸ்மிகுடைய நேரத்துக்கு சமயி மன்னன் சொன்ன பிறகு நிக்கணும் அதனால அந்த மூணு தஸ்வீரைய நேரத்து நிக்கிறதுக்கு தான் ரப்பனாலக்கல் ஹம்துறத மெதுவா சொன்னாவே போதும் தடவை ரொம்ப மோசமா தூகக்கூடியது கூட நிமிராது உடனே உக்கோக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி போனாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த நிலையே கூடாது பாருங்க அந்த நிலைய கூடாது அதே மாதிரி சஜிதா செய்யறாரு எந்திரிச்சு உட்காரும்போது அமைதியாக எல்லா உறுப்புகளும் அந்த அந்த இடத்துல பதிந்து இருக்கக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்து மூணு தஸ்பியுடைய உட்கார்ந்து திரும்ப ரெண்டாவது சஜா செய்யணும் ஒருத்தர் தஸ்பி சஜிதா செஞ்சாரு எந்திரிச்சு உட்கார்ந்தாரு திரும்ப டபக்கு உழுந்தாரு வாஜிபு விட்டு போச்சு அந்த இடத்துல அந்த ரெண்டு சஜிதாவுக்கு இடையில உட்கார்றது சிறுநிலை நிற்கிறது சமியல்ல சொல்ல நிக்க சொன்ன பிறகு நிக்கிறதுலாம் வாஜிபு சேர்ந்தது அந்த வாஜிபை விட்ட குற்றம் ஏற்படும் அந்த வாஜி விட்டா சஜிதா சகாம் கிடையாது குற்றம் குற்றம் ரெண்டு சஜிதாவுக்கு இடையில உட்கார்றது சிறுநிலை சபி அல்லா அலிபா என்று சொன்ன பிறகு எந்திரிச்சு பாருங்க அந்த வாஜிபை விட்டு முதல்ல வாஜிபுட்டா சஜிதா சவுவருட்டா சஜிதா சவுவெல்லாம் கிடையாது அப்ப வாஜிபு விடுறதுல ரெண்டு வகை இருக்குது சஜிதா சகு செய்யக்கூடிய வாஜிபை விடுதல் சஜிதா சகு செய்ய முடியாத ஒரு வகை ரெண்டு வகை இருக்கு அப்ப சஜிதா சகு செய்ய முடியாத வகை இருக்கு பாருங்க அந்த குற்றத்திற்குரியது குற்றம் குற்றம் தான் அதுல எந்த விதமான இது கிடையாது அப்போ செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எப்படி நீ நேராக நிற்க வேண்டும் பிறகு சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவிலே உன்னுடைய நெத்தியை சரியாக நீ அமைத்திருக்க வேண்டும் பிறகு எழுந்திருக்க வேண்டும் உன்னுடைய உறுப்புகள் அந்த இடத்துல சரியாக அமைக்கும் வரைக்கும் நீ வேண்டும் பிறகு இரண்டாவது சஜிதா செய்ய வேண்டும் அப்படின்னு நாலு ரகத்துக்கு இப்படியே சொல்லி தந்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதிஷீலமான ஒரு ஹதிஷ் அறிவிக்கப்படுகின்றது அப்ப அவர் பார்த்து அவர் சாதாரணமாக தொழுந்திருப்பார் அவர் தொழுகுது தொழுகையே அல்ல செல்ல ஆலயம் செல்லாம் அந்த மாதிரி எத்தனை பேர் தொழுகிறோம் நம்ம இடத்துல எத்தனையோ பேர் தொழுகிறாங்க நிறைய பேர் தொழுகிறாங்க அதனால ருக்கோ செய்யும் பொழுது அந்த அமைப்போடு இருக்கணும் அதே மாதிரி ருக்கோ செய்யும் பொழுது கையை வந்து முழங்கால்களை பிடிச்சிருக்கணும் கையை விரிச்சு அப்படி விரல்களை விரிச்சு முழங்கால் இருக்குது பாருங்க அந்த முட்டை பிடிச்சிருக்கணும் அப்படி விரிச்சு பிடிச்சிருக்கணும் சில பேர் என்ன பண்றாங்க முழங்கால கீழே கெண்டங்கால பிடிச்சுக்கிறாங்க கீழே போய் கெண்டங்கால பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க சில பேர் தொட முழங்காலுக்கு மேல கைய வச்சிருப்பாங்க முழங்கால்களை எழுதும்போது முழங்கால்களை கையை விரிச்சு பிடிக்கும் போது இந்த மூணு விரல் மேல இருக்கணும் ரெண்டு விரல் அப்படி கீழ சைட்ல இருக்கணும் அப்படின்லாம் எழுதுறாங்க முழங்கால பிடிக்கும்போது இப்படி பிடிக்கிறான்னு வச்சுங்க ரெண்டு விரல் அப்படி கீழே சைட்ல வரணும் அப்படின்னா எழுதப்படுது இதெல்லாம் அந்த தொழுகை பக்தியா தொழுவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது இதெல்லாம் சேர்ந்ததுதான் அகிமுசலா தொழுகை நிலை நிறுத்தங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி சுஜிது சுஜிது செய்யறது ஏழு உறுப்புகள்லிதா செய்யும் ஏழு உறுப்புகள் நெத்தி ஒன்னு ரெண்டு கை ரெண்டு முழங்கால் ரெண்டு பாதம் பாதம் ரெண்டு கால் உடைய விரல் ரெண்டு மடக்கி வைக்கணும் அந்த விரல வந்து இப்படி நட்டு வைக்கிறது கூட நல்லதில்லை விரல் பட வேணும் அவ்வளவுதான் போதுமானது இருந்தாலும் சுனத்தான முறை அந்த விரல்களும் கூட கிபிலாவை வளர்ச்சி வைக்கணும் இருக்கும்போது நெத்திய சஞ்சிதா ரெண்டு காலை கொஞ்சம் விரிச்சி வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு நாலு விரற்கரை அளவு விரிச்சி வைக்கணும் அதாவது நிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி விரிச்சி வைக்கணும் சொல்லப்படுது அதே மாதிரி சுஜூதலையும் விரிச்சு வைக்கணும் என்று விளக்கம் சொல்லப்பட்டு எட்டூக்க வைக்கணும் அது வாஜித் தண்ட வைக்கணும் அழுத்தி வைக்கணும் இப்படி சஜிதாவுடைய அமைப்பு இருக்கணும் அதுல விரல்களை வைக்கக்கூடிய அமைப்பும் சொல்ல சஜிதாவில வந்து சொல்லலாச்சும் சேர்த்துக்கூடாது விழா புறங்களோடு ரெண்டு இருந்தாரு பக்கம் இருக்க இதோட சேர்த்துக்க கூடாது கைய விரிச்சு வைக்கணும் இந்த வயிற்றை தொடர்ந்து அப்புறப்படுத்தி வைக்கணும் அதாவது தலையை கொஞ்சம் எட்டி தள்ளி வைக்கணும் அந்த பக்கம் தலையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இவர் வயிற்றுக்கு இடையில ஒரு சந்து தெரியணும் ரசூலாய் சல்லா அலுவலாம் அவர்கள் செய்தால் அவருடைய வயிற்றுக்கு இடையிலே வயிற்றுக்கும் தொடைக்கும் இடையிலே ஒரு சின்ன ஆட்டு போய் வந்துவிடக்கூடிய அளவுக்கு இடைவெளி இருக்கும் அப்படின்னு ஹரிசில் சொல்லப்பட்டிருக்க சின்ன ஆட்டுக்குட்டி போயிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு இடைவெளி இருக்கும் இப்ப நிறைய பேர் பாருங்க அப்படியே சேர்த்து ஒட்டிக்குவாங்க வயிற்ற வந்து தொடையோட ஒட்டி இருக்கும் கையை விழாவோட ஒட்டிக்குவாங்க எப்படி வேணாலும் கையை வச்சுக்கிறாங்க சில பேர் இப்படி சஜிதா செய்யறாங்க இப்படி வச்சுட்டு இப்படி சஜிஜா செய்யும் கையை வந்து நேரம் விரல வந்து தரையில வைக்கணும் விரல்ல விரல்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இப்படி விரல விரிச்சு சஜிதாவில் இருக்கும்போது விரல விரிச்சு வச்சிருக்க விரல சேர்த்து வச்சிருக்கணும் விரல சேர்த்து வைக்கணும் இது நிறைய விளக்கங்கள் இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சொல்லிட்டே இருக்கலாம் நாலு கணக்குல சொல்லிட்டே இருக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஆர்வம் ஒரு ஆசை வர்றதுக்காக இந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்படுது இந்த கையை வைக்கும்போது இந்த காது சஜிதா செய்யும் நெத்தி வச்சிடணும்ல இந்த காது சோனைக்கு நேரம் அந்த கை இந்த பெருவிரல் வரணும் அதான் இந்த பெருவிரல்ல இந்த காது சோனைக்கு நேரம் வரக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொன்னா மூக்குக்கு நேரா வந்தா போதும் இந்த காது நேரம் வந்துடும் மூக்குடைய இதுதான் எல்லாத்துக்குமே இந்த காதுடைய சோனையுடைய அளவு மூக்கு நுனி எங்க இருக்குதோ அது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு சப்பையா இருந்தா கொஞ்சம் மேல இருந்தா அது வேற வச்சுரு பெரும்பாலும் மனிதர்கள் எப்படி இருக்குன்னா மூக்கு ஓரமும் காது சோனையும் ஒரே அளவா இருக்கும் மூக்குனுடைய இந்த நுனியும் அப்படி அளவு எடுத்து பாருங்க இப்ப நம்ம கையை வைக்கும்போது இந்த பெருவிரல் வந்து மூக்குக்கு நேரம் வரணும் அப்படி வச்சா அந்த பெருவிரலுக்கு நேரம் மூக்கு அளர்ந்து பழக்கப்பட்டா வந்துடும் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லிவிட்டு போறது ரொம்ப பேர் இருக்காங்க இதெல்லாம் அளந்து பாத்துக்கிட்டா உட்காந்து இருப்பாங்க அப்புறம் மறுவாரம் சும்மாவையும் சொல்லிட்ட அளந்து பாத்துட்டு இருக்குன்னா அவசியம் இல்ல நிக்கும் கால் வரக்கடை நாலு அளவு இருக்கணும் அப்படின்னு கால இடைவெளி ஷாபி மதபில் ஒரு ஜான் அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் முன்னே போச்சு பின்ன போச்சு கூடுதலாக போச்சு கம்மியாக போச்சுன்னா பிரச்சனை இல்லாதனால அப்படி சஜிதா செய்யும்போது கையை விரல்களை சேர்த்து வைத்து தரையில் நல்லா அழுத்தி வைத்து இந்த மூக்கை பெருவிரலுடைய ஓரத்திற்கு சரியாக நேராக வைத்து நெற்றியை வைத்து மூக்கையை அழுச்சு வச்சு அழுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த சஜிதா செய்யக்கூடிய இன்பமே வேற ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படி செஞ்சு பாருங்க அவர் ரொம்ப நல்லா அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு செய்யறதுக்கு லேசாக இருக்கும் அப்படி எந்த சிரமமும் தெரியாது சில பேர் இந்த தஸ்மீ நம்பர் தொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுவாங்க கண்டியாப்பா அந்த இருபது நிமிஷம் அறுபத்தஞ்சு நிமிஷம் தஸ்பீ நம்பர் தொழுறதுக்குள்ள படுற பாடு தொழுது முடிச்சுட்டாருன்னா இட்டுப்பா ஒரு இப்படி வளைப்பாரு இது பண்ணுவாரு ஏன்னா பழக்கம் இல்ல அல்லது வந்து செய்யக்கூடிய முறை தெரியல முறை தெரியாதனால அந்த சுஜூது ருக்கு இதுல எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏற்படுது முறையோட செஞ்சுட்டோம்னா அந்த கஷ்டம் உடல் கஷ்டம் கூட தெரியாது உள்ளத்திற்கும் ஒரு இனிமையான நிலை கிடைக்கும் அது அதனால சுஜூ செய்யக்கூடிய அமைப்பை நம்ம செய்யறோம் சொன்ன எப்படி சொன்னிச்சு காட்டிருக்காங்களோ அந்த முறைப்படிக்கு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பனிரெண்டாவதாக காதா இருப்பு இருப்பது எந்திரிச்சு கடைசியாக இருப்பு இருக்கிறது அந்த இருப்புல கையை மேல வச்சிருக்கிறது முழங்கால அந்த இடத்துல ருக்கு மாதிரி முழங்கால பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது முழங்காலுக்கு மேல வரும் அதாவது கை நுனி விரல் இருக்குது விரலுடைய நுனி வந்து முழங்காலுடைய அந்த கடைசி பகுதியில இருக்கணும் இந்த அளவுக்கு கைய வச்சு அத்தை அத்தை நிறுத்தி ஓதி பிறகு செலவா தருவது ஓதி அதுக்கு பிறகு துவா ஓதி அது தொழுகையை முடிக்கணும் அதே இந்த பனிரெண்டு விஷயங்கள் எல்மு ஒண்ணு இரண்டாவது ஒலு மூணாவது லிபாஸ் உடைகள் நாலாவது நேரமரிய ஐந்தாவது திபிலாவை முன்னோக்குறது ஆறாவது நியத்து ஏழாவது தக்பீர் எட்டாவது தியாம் நிலைநீக்கிறது ஒன்பதாவது பத்தாவது சுஜூ ஒன்பதாவது கிராத்து பத்தாவது பதினொன்னாவது சுஜூத் பனிரெண்டாவது காதா இருக்கிறது இந்த பனிரெண்டு விஷயங்களிலே பனிரெண்டாயிரம் ரகசியங்களை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் தொழுகையை நிலை நிறுத்துதல் அந்த வார்த்தை அல்லா தாலா உபயோகிச்சு அஹீமுஸ் தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றது இது யூதர்களை பார்த்து சொல்லிட்டாங்களுக்கு அல்லா தால சொன்னாலும் கூட நமக்கு படிப்பனையாக அல்லா தாலா குரானுடைய ஆரம்பத்துல தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு மூமி நானவர்களுக்கும் அல்லா தாலா எச்சரிக்கை செய்கின்றான் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சாத்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சக்காத்து கொடுக்கணும் அப்படி கூடிய பொருளை கூட ஏழைகளுக்கு அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் அதை வச்சிருவாங்க மூசா அலை சலாத்துடைய காலத்துல வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை சாப்பிட்டுடும் கரிச்சிடும் அப்படி கரிக்கிறதா அந்த ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம் யாருடைய ஜக்காத்துடைய பொருளையாவது நெருப்பு வந்து கறிக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய ஜக்காத்து அல்லாஹால ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அர்த்தம் இப்படி இருந்துச்சு அதனால அந்த சட்டங்கள்லாம் அவங்க அறவே விட்டுட்டாங்க யாரும் செய்யறதே கிடையாது இப்ப ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்தவுடனே இந்த ஆயத்தின் மூலமாக யூதர்களுக்கு அல்லாஹால அறிவிப்பு கொடுக்கணுந்தான் இந்த இந்த இந்த மாதிரி சொல்லப்பட்ட கொடுங்கள் அதே போல ஜகாத் நமக்கும் கொடுக்குமாறு கட்டளை அடுத்த வாரம் நிறைய இருக்குது ஒரு சாம்பிள் உதாரணத்துக்காக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அது பல இடங்களில் சொல்லப்பட்ட விஷயம் தான் இருந்தாலும் இந்த ஆயத்தின் மூலமாக அந்த விளக்கத்தை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றது நல்லது அடுத்த வாரம் ஜக்காத் அசலாம் தவறானவர்கள் தீநிலே தடுமாற்றமில்லாமல் சிராத்துல் முஸ்தகி என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மர்கோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் மண்பகை அவர்களுடைய திருக்குர் விரிவுரை வரிசையில் இதுவரை வெளியிடப்பட்ட சூராக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துத் தௌபா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 சன்ன இரண்டு அலாம வர